முறையை தொடங்குகின்றோம் நேற்று திருநாவுக்கரசி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது கிளைவுக்கு அடுத்து வாரன்ஸ் என்பவர் இங்கே பதவி ஏற்றுக் கொண்டார் கவர்னர் ஜெனரலாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஒட்டிய ஒரு காலம் அப்போ அவர் சொன்னார் எங்களுடைய சாம்ராஜ்யம் ஒரு காலத்தில் அழிந்து போய்விடும் சூரியன் மறையாத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஒரு காலத்தில் தெரியாமல் போய்விடும் எங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாடுகள் எல்லாம் வெவ்வேறு நாடுகளாக மாறி உரிமை பெற்றுவிடும் ஆனால் உலகம் அடையக்கூடிய வரை ஒரு நாட்டின் புகழ் என்றைக்கும் இருக்கும் அந்த நாடு இந்தியா ஏன் தெரியுமா அங்கேதான் பாரதமும் பகவத்கீதையும் தோன்றினேஷ்டி பகவத்கீதையை ஆங்கிலத்தில் முடிவெடுக்க ஏற்பாடு பண்ணவர் லாங்குவேஜில் இருந்தது ஆங்கிலத்திற்கு கொண்டு வந்தவர் பகவத்கீதை கீதைக்கு என்ன சிறப்பு சுருக்கமா கீதை உபதேசம் என்ன தெரியுமா மகாகவி பாரதியார் பேசுகிறார் ரொம்ப சுரு விளைவனில் எண்ணம் வைக்காதே அறத்தைச் செய் அது உன் கடமை விளைவை பற்றி கவலைப்படாதே இன்னும் சுருக்கமா சொல்றார் பாரதியார் பக்தி பண்ணி பிழைக்க சொன்னான் பலன் எண்ணாமல் உழைக்க சொன்னான் அவர்தான் ரசர் வார்த்த கீதைக்கு சுருக்கமான விளக்கம் பாரதி அதை விட சுருக்கமான விளக்கம் திருநாவுதரசு சுவாமி என் கடன் பணி செய்து கிடைப்பதே இல்லை மாற்றி செய்து கிடைப்பது பலனை பற்றி கவலைப்படாமல் இருப்பது போட்டு கிடைக்கிறான் என்ன தன்னப்பில்லாம இருக்கிறான் எல்லாத்தை யாருக்கையை ஒப்படைச்சு இருக்கிறான் என் கடன் பணி செய்து கிடப்பது நங்கனை பெற்றவள் பங்கின்கை திருக்கடக் கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் பணி செய்து கிடப்பதே நம் கடம்பனை பெற்றவள் பங்கின பெருமானை அப்பர் சுவாமிக்கு முருகன் கிட்ட தீவிரமான பக்தி இருக்கு நான் ரெண்டு எடுத்து காட்ட சொல்றேன் நம்ம கடப்பமாலையை சூடிய முருகப்பெருமானை நம் கடம்பனை நம்ம முருகனை பெற்ற பராசக்தியை பங்கிலே உடையவன் நம் கடம்பனை பெற்றவள் பங்கின்கடம்பை திருக்கர கோயிலான் கடம்பூரில் இருக்கக்கூடிய பெருமானன் தன் கடன் அடியேன இந்த அவனுக்கு கடமை என்னை காப்பாற்றுவது கடன் பணி செய்து கிடப்பது என் பணியை செய்து விட்டு மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் கிடப்பது என் நம் கடம்பனை இதே மாதிரி வேதாரண்யத்தில் பாருங்கள் கள்ளி முதுகாட்டில் ஆடி கண்டாய் காலனையின் காலால் கடந்தான் கண்டாய் புள்ளி உலை மானின் தோளான் கண்டாய் புலி உரி சேராடை புனிதன் கண்டாய் வெள்ளி மெளிர் பெற முடிமேல் சூடி கண்டாய் வெண்ணீற்றான் கண்டாய் இப்பதான் பார்த்த நம் செந்தில் மேய வள்ளி மன்கு தாதை கண்டாய் நம்ம திருச்செந்தூர் நம்ம திருச்செந்தூர் நம்ம மற்ற சொல்லிர் மலைக்கா துறையின் மணாலன் தானே அப்போ என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பது தேவாரத்திலே உள்ள கீதோபதேசம் திருத்தாண்டகம் திருத்தாண்டகம் ஆறாம் திருமுறை முழுக்க அற்புதமான வாக்கு அதனால அவருக்கு தாண்டக பேரு திருவையாற்றில பாடுற பொழுது ஒரு வரி பாடிட்டார் அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரன்கே திருவையாட்டு பெருமாளுக்கு அம்பாள் பராசக்தியாக இருப்பது யாரு தெரியுமா திருமாள் அறியினாரு அரண்ம சிவபெருமான் அறியினா திருமால் புருஷ சக்தி திருமாள்தான் சிவபெருமானுக்கு மனைவி அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனா கே பாடுனாரா இப்ப திருவிட்டுக்கு போய் பாருங்க பெருமாள் கோயில கிடையாது அம்பாள் தர்ம சம்பர அம்பாள் சன்னிதிக்கு நேரம் கொஞ்சம் தாண்டி போனா எதிர்த்தாப்பில் ஆஞ்சநேயர் பெருமாளுக்கு பண்றத பூரா அம்பாளுக்கு பண்ணி போறாங்க அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயார்க்கே காதலை பத்தி சாமி பாரு ஒரு பொண்ணு திருவாரூருக்கு போனாலாம் இங்க இருக்கிற சாமிக்கு என்ன பேருன்னு கேட்டாலாம் தியாகராஜன் அப்படியா அவர் எப்படி இருப்பாரு அவர் ரொம்ப அழகா இருப்பாரு அப்படியா அவர் எந்த ஊர்ல இருக்காரு இந்த ஊர்லதான் இருக்காரு இந்த ஊருக்கு என்ன பேரு திருவாரூர் அவளைதான் இந்த மூணுதான் தெரிஞ்சு காதலை வேற எதுவும் படலை திருவாரூர் தியாகராஜன் திருவாரூர் தியாகராஜன் அவளுக்குதான் எல்லாத்தையும் மறந்துட்டான் அப்பா அம்மா மறந்து போச்சு ஆச்சாரம் அனுஷ்டானம் மறந்து போச்சு சொந்தக்காரங்க மறந்து போச்சு எல்லாம் மறந்து போச்சு தன்னையே மறந்து போச்சு உன் பேர் என்னன்னு கேட்ட தியாகராஜனுங்கிறா அப்ப எப்படி ஆகி தன் பெயர் மறந்து போச்சுங்க அவன் பேரு தான் நிக்கதான் இதுதான் பேரின்ப காதல் அற்புதமான தேவாரம் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் முதல்ல பேரை கேட்டாலாம் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் அவர் எப்படி இருக்கார் என்று பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் திருவாரூரன் கேட்டாலாம் பேட்டும் அவனுக்கு பிச்சியானால் பிச்சனுக்கு பின்பால் பிச்சி பிச்சன்னா பைத்தியகாரன் அப்பாமி அப்படித்தானே ஆயிட்டாரு பேத்தும் அவனுக்கே பிச்சியானால் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தால் நாள் நட்சத்திரம் பார்த்து விட்டுட்டு வரல கேட்ட மாத்திரத்திலே அப்பா அம்மா பாசம் பத்தி எல்லாம் அன்னையையும் நீத்தாள் அகன்றால் அகலிடத்தால் ஆசாரத்தை ஆசார அனுஷ்டானம் சடங்கு கோயில் வகைரா எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டார் தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் அவ பேர் மாறி போச்சு தலைப்பட்டால் நங்கை தலை வந்தாலே தலைப்பட்டார் தீரத் துறந்தாள் மாயை வளைப்பட்டார் மற்றையவர் திருவள்ளுவர் வார்த்தையை வைக்கிறார் தலைப்பட்ட வரைக்கும் இருந்துட்டு வந்தவன் அப்பர் சாமி சொல்ற அந்த நீ இப்போ எனக்கு நான் உன் அடிமை என்பதை நிரூபிக்க வேண்டுமானால் உன் திருவடியை என் தலை மேல வைக்கணும் சிவபெருமான் சொன்னாரா நல்லூருக்கு வா நல்லூருக்கு ஓர்ற திருவடி சூட்டினார் சிவபெருமான் அணைந்து நல்லூரில் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர் தம் சென்னி விசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் நான் ஒரு முறை மனசுல ஒன்னு நினைச்சுக்கிட்டு கோயிலுக்கு போனேன் நடக்கும நடத்தான்ப என்ன ஆகு நடக்குமோ நடோ நடக்குமோ நடக்காதோ அப்பப்போ ஒரு கும்பிடுமான இது நிக்க வெளியில சிவபெருமான் வாயோட நிக்கல திடீர்னு இந்த பாட்டை படித்தார் நன்மை பெருகருள் நெறியே வந்தடைந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனால் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் நினைப்பதனை முடிக்கின்றோம் நடத்தி வைக்கிறேன் நினைப்பதனை முடிக்கின்றோம் என்ற வர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் நினைச்சது நடந்தது என்ன நினைச்சது இந்த வருஷமாவது கைலாச யாத்திரை போகணும் என்று அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில எட்டு வருஷம் ஆட்சி போயிட்டு வந்தது முதல் முறை அப்படியே நடந்தது கடவுள் தெருவுள்ள தர்மம்னு ஒன்னு அப்பர் சுவாமி தயா மூல தர்மம் அப்படின்னா என்ன அன்பும் அன்புக்கு அடிப்படையான அறமும் தர்மம்ன தர்மம் தயான் அன்பு அன்பு செய் அன்போடு இரு அறம் செய் இதுதான் தேவாரத்துக்கு சுருக்கம் அப்பர் சுவாமி பாட்டுக்கு தான் தேவாரம் பாட்டுக்கு திருப்பாட்டு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா தேவாரம் சொல்லிட்டு இருக்கோம் அதான் அப்பருக்கு பெரிய பெருமை என்ன கேட்கிறார் தெரியுமா ஆண்டவன் ஒரு வழிபாடு பழனஞ்சேரப்பனை ும் போதத்தும் கைவிடனான் கடவேனோ அது என்ன கண் பொருந்தும் போதம் இமைக்கிற போதுன்னு அர்த்தம் இல்ல கடைசியா மொத்தமா கண்ணம் கூட போற பாருங்க அப்ப கூட ஒன்னும் மறக்கப்படாதயா கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ நமக்கெல்லாம் வழிகாற்றார் அப்பர் சுவாமி நிலை பெறுவார் என் நிதியேன் நெஞ்சே நீ வா கோயில் புக்கு தினம் கோயிலுக்கு போ வெள்ளிக்கு வெள்ளி போனா போதும்னு விட்டுறாதே சில பேர் மாசத்துக்கு ஒருக்க முதல் வெள்ளிக்கு போயிட்டு வச்சான் அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் பழனியிலே சாது சுவாமிகள்னு ஒரு புண்ணியவான் மகா ஞானி முருக பக்தர் தினம் பழனியாண்டவனை பார்த்து கும்பிடுவாரான் கும்பிட்டு போற பொழுது கண்ணீர் வச்சு அடுவாரா ஏன்னு கேட்பாங்களாம் இவன் இனிமேல் நாளைக்கு தானே பார்க்க போறேன் கோ கோயில் புக்கு எப்போ காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு போகலாமா கூடாது வர்றதுக்கு முன்னால நீ போயிடணும் அழகிட்டு எத்தையும் கூட்டனும் பாடி வாயில பா மாலை கையில பூமாலை அப்படி போகணும் கோயிலுக்குள்ள தலையார கும்பிட்டு அது என்ன தலையார கும்பிடுறது பயிரார சாப்பிட்டேன் தெரியும் வாயார பேசின இல்ல நாராயணன் செட்டியாருன்னு தேர்டையில ஒரு புந்தியவா ஏன்னா நூத்தி எட்டு முறை கீழே விழுந்து கும்பிடுவாராம் அதனாலே மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இவருக்கு வந்தோண்ட பேர் கொடுத்தார் தி இல்ல வன் தொண்டர் கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா போற்றி ஜெகஜக போற்றி என்று அலைகுணம் சென்றடையும் மாதி என்றும் ஆரூரா என்றென்றே அலறான் திருவாரூர் பெருமானே திருவாரூர் பெருமானே என்று அலர வேண்டும் சார் இப்ப என்ன சார் கிடைக்கும் நம்மால் கேப்பான்ல செல்வத்தை கொடுப்பாய்யா நீ நினைக்கிற செல்வத்தை இல்ல அழியாத செல்வத்தை கொடுப்பான் வேராயிரம் பரவிவான் ஓர் எட்டும் பெம்மானை பிரிவிழா அடியார்த்தும் வாழாத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் திரமும் மி தீரா நோய் தீர்த்தர் உழவல்லாந்தை தீராத நோயெல்லாம் தீர்த்து வைப்பான் வேற என்ன வேணும் தீரா நோய் தீர்த்தர் உளவல்லான் தன்னை அப்படிப்பட்ட பெருவான் எங்க போராணை புள்ளிருக்கு வேலூராணை புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில் போற்றாதை ஆற்ற நாள் போற்றினேனே திருவிடமருந்தூருக்கு போறார் அப்பர் சுவாமி அந்த ஊரை பத்தி ஒன்னு உங்களுக்கு சொல்லணும் பரகுட பாண்டியன்னு ஒரு மகாராஜா என்ன கிடைச்சாலும் சிவபெருமானுக்கு காலையில் கல்யாணம் ஆச்சு பொண்டாட்டி கிடைச்சதுக்கா யாருக்கு கொடுக்கணும் சிவபெருமானுக்கு கொடுக்கணும் ராத்திரி போயிட்டான் கோயிலுக்கு கோயில் சாவி இவன் ஒண்ணு குறுக்களை ஒண்ணு எல்லாம் பூட்டிட்டு போன உடனே கோயிலுக்கு போனா கதவை திறந்தான் கர்ப்ப கரகத்துக்கு போனா பெண்டாட்டு கையை சிவலிங்கத்துக்கு பக்கத்துல கொண்ட உட்கார வச்சான் சிவபெருமானை எனக்கு எது கிடைச்சாலும் சிவார்ப்பணம் ஏகவிர்பம் சிவார்ப்பணம் எனக்கு எது கிடைச்சாலும் சிவார்ப்பணம் இன்னைக்கு இந்த அழகான அறிவுள்ள பொண்ணு கிடைச்சிருக்கு பகவானே உனக்கு அர்ப்பணம் சொல்லிட்டு கதவை கூட்டிக்கிட்டு வந்துட்டான் காலையில விடிஞ்சிடு கோயில் குருக்கள் போய் கதவை திறக்கிறாரு தூக்கிவாரி போட்டுது உள்ள பொண்ணு சிவலிங்கத்துக்கு மேல கங்கணம் அணிந்த காப்பு கட்டிய மஞ்சள் தயிர் அணிந்த ஒரு வளையல் அணிந்த பெண் கரம் மட்டும் சிவலிங்கத்துக்கு மேலே இருக்கு உடம்பு கூட சிவலிங்கத்துக்கு உள்ள ஓடி போய் ராஜா கிட்ட சொன்னால் கை கல்யாணம் வாழ்க்கை காப்பு கட்டிய கை மேல தெரிகிட்டு சிவலிங்கத்து மேல ராஜா ஓடி வந்து பார்க்கிறான் கண்கை கொடுறான் பகவானே இந்த கையே நான் தொட்டு போட்டேன்னா இதை மட்டும் உள்ள இழுத்துக்காக விட்டுட்டேன் கையத்தானே கல்யாணம் பண்ண போது வெளியில வச்சதுனால ஊரு கூட தெரிஞ்சு வச்சு இந்த பொண்ணு ஐக்கியமாயிட்டாங்க இவனுக்கு முன்னால வரகுண பாண்டியனுக்கு முன்னால தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தடை வந்தாலே அந்த ஊருக்கு போறார் அப்பரு சுவாமி ஒரு பையன் அஞ்சாவது மாம்பழம் சாப்பிட்டா பரவாயில்லாம் ஆறாவது மாம்பழம் சாப்பிட்டா எனக்கு பிடிக்க அது வாந்தி அடித்திருவேன் சரி உட்காரு அடுத்த ஒருத்தான் கிணடா பிடிக்கும் எனக்கு வெள்ளை கட்டி பிடிக்கும் சாப்பிடுவேன் அதுக்கு மேல சாப்பிட்டா வாயெல்லாம் புண்ணா போயிடும் பேசாம உட்காரு புதுசா கல்யாணம் எத்தனை வருஷம் அழகா இருப்பாங்க கொஞ்ச காலம் அழகா இருப்பா அப்புறம் அழகா ஆட்டிக்குவா அதுக்கப்புறம் அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு வேல்கண் கோல் கண்ணா போயிரும் போயிடுமா இந்தியா வேல் கண்ணல் என்று இவனை வெகின் மற்றும் கோல் கண்ணலாகும் பொழிந்து நாளடியார் அதனால இது எத்தனை காலத்துக்கு ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் அவ்வளவுதான் கடைசி ஒரு கார்ல வந்து இறங்குறீங்க இறங்கிட்டார் உனக்கு என்ன பிடிக்கும் நான் ராஜாவாகணும் இந்த ஊருக்கு இப்ப இருந்தா எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் மந்திரி ஆகணும் கேட்கிறான்ல நாலு பேரையும் உட்கார வச்சார் சாமி உனக்கு என்னடா மாம்பழம் மந்திரா மந்திரி எந்திரா எந்திரி அவ்வளவுதான் பேப்பரை பார்த்து தான் இருக்கமா இல்லையா தீர்மானம் பண்ணிக்கணும் யோசிச்சு பாருங்க நிச்சயமா நீனிப்பியா என்ன இத இனிப்பான பொருள் இருக்கு என் கூட வா கூட்டிட்டு திருடமர் மகாலிங்கத்திட்ட போயிட்டார் இந்த மகாலிங்கத்தை கவித்து ஆளும் அரசினும் அரசு இனியன் யார் இனியன் தன் அடைந்தார்க்கு இனியன் கட்டி பட்ட கரும்பினும் பனிமலர்குடல் பாவை நந்தாரினும் தனிமுடி கவித்தாலும் அரசினும் இனியன் தன்னடைந்த ஒவ்வொரு பாட்டு அச்சர லட்சம் கொடுக்கலாம் அப்படி பாட்டு ஒரு சின்னத்தை சொல்லிட்டு அவருடைய வரலாற்றை முடிச்சிடுவோம் சிவபெருமானே இந்த பொண்ணு உன்னையே நினைச்சிட்டுதான் பொண்ணுட்ட போய் கேட்ட உனக்கு என்ன வேணும்னு உன் கழுத்து மாலை வேணும்னு கேட்கிறான் பாவம் உன்னாலதான் கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாது கங்கை விட மாட்டா அது அவளுக்கு உடம்பிருக்கிற மாலையை எடுத்தா உடம்பியா இருக்கிற பராசக்தி விட மாட்டா நீ எந்த மாலையை எடுத்து எப்படி கொடுத்தியோ மங்கை காண நங்கை மணமாலையை இடை மருதர் நங்கைக்கு எங்கு வாங்கி கொடுப்பார் இதனையே எங்கேயோ காசு கொடுத்து வாங்கி கொடுக்க போறார் விருக்க மாலை எடுத்த வீட்டுக்காரர் பிரிச்சு என்ன வேடிக்கையை பாத்தீங்களா அவர் கழுத்துல இருக்கிற பாம்பு சந்திரன் எல்லாத்தையும் பற்றி அற்புதமாய்ப் பாடக்கூடியவர் அப்பர் சுவாமிகள் அப்பர் சுவாமிகளுடைய வரலாற்றை நேற்றைக்கு நாம் சிந்தித்தோம் இப்போ அந்த சருக்கத்தை முடிக்கிறான் செம்மையாய்கொண்ட திருநாவுக்கரை என் தன்னடியார்க்கும் அடியேன் திருநாவுக்கரசவுக்கு அடியேன் அடுத்தது பெருநம்பி குடச்சிரை தன்னடியாக்கும் அடியேன் குலச்சிரையார் பெருமிழலை குறும்பர்க்கும் பெருமிழை குறும்பர் காரைக்கால் அம்மையார் அடியேன் அடியார்க்கும் அடியேன் ஒளி புனல் அருநம்பி நபிநந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூர் அன்னார் ஊரில் அம்மாது காலே இந்த ஆறு பேரை பார்க்க போறோம் ஒன் மாதிரி சிக்ஸ் இன் ஒன் வரலாறு வரலாறு கிடைக்கணும் முடிஞ்சு போச்சு அப்பரோட இருபத்தி ஒன்னாவது வரலாறு குளச்சரையாறு குளச்சரையாறுனா யாரு பெருநம்பி குலச்சரை அடியான்கு வழியே மணமேற்குடினு ஒரு ஊரு இந்த மனமேற்கு ஊரு பல ரெண்டு மூணு மணமேற்குடி இருக்கு சந்தேகமா இருக்கு அறந்தாந்திக்கு பக்கத்துல ஒரு மணமேற்குடி அது சொல்றாங்க இன்னைக்கு கோயில சிதிலம் அடைஞ்சு கிடக்கு முகம் மதியர்கள் அதிகம் இருக்கிறார்கள் கோயிலை சுத்தி அவங்க அந்த மணமேற்குடியிலே தோன்றியவர் குலச்சிறையார் கல்யாணம் பண்ணி கொடுக்கிற பொழுது சோழ நாட்டு ராஜா பாண்டிய நாட்டுக்கு ஒரு சிறீதனம் கொடுத்தான் சிறுதனம் அந்த காலத்தில் பொண்ணுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த பய ஒழுங்கா அல்லாட்டாலும் இதை வச்சு இந்த பொண்ணு ஒளச்சுக்கிட்டு அப்படி மங்கேற்கரசியார கல்யாணம் பண்ணி கொடுக்கிற பொழுது சோழ நாட்டு சிற்றரசன் குலச்சிறையார ஸ்ரீதரமா கொடுத்தான் பணத்தை கொடுத்தா போயிடும் அறிவாளிய கொடுத்தா பரவாயில்ல குலச்சிறையாருங்கிறவர் சோழ நாட்டில இருந்தவர் பாண்டிய நாட்டுக்கு மங்கேற்கரசியாரோடு வந்தார் குலச்சிறையார்னா குலத்தை காப்பவர் அர்த்தம் அப்பதிக்கு முதல்வர் தொண்டர்தான் சுவாமிகளால் பாடப்பட்டவர் என்ன சார் பண்ணினார் இவரு மங்கேற்கரசியாரோட பாண்டி நாட்டுக்கு வந்தார் மங்கேற்கு இவருந்தான் கோயிலுக்குள்ள போற வந்தார் பாண்டி நாடு முழுக்க சமணம் சமணத்தை மாற்றி ஞானசம்பந்தருக்கு ஆள் விட்டு வேதாரண்யத்தில் அவரை அழைத்து வர செய்து அவர் கும்பிட்டு மீண்டும் கொண்டாந்த பெருமைக்கு உண்டு மந்திரி எப்படியா உலக நலத்தினராயினும் அழகில் தீமையராயினும் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனாயிருந்தாலும் அடியாருன்னு சொல்லிட்டா அப்படியே கால் தழுந்து கும்பிட்டு ஒரு அடியாரா வந்தாலும் சரி பல அடியாரா வந்தாலும் சரி கணங்கள் ஆய்வறினும் அடியவர் தங்களை கண்டால் குணம் கொடு பணியும் அடியார் சாப்பாடு ஆயிரம் பேர் வந்தாலும் சாப்பாடு அப்படி போடக்கூடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் மட்டுமல்ல ஞான சம்பந்தராலும் பாடப்பட்டவர் மதுரைக்கு வந்த ஞானசம்பந்தர் மீனாட்சியை பாடுறதுக்கு முன்னாலே மங்கேற்கரசிய பாடினார் அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு பத்து பாட்டு பாட்டு அஞ்சு பாட்டு கடைசி பாட்டுல சேர்த்து வச்சு பாடிட்டார் சம்பந்தரால் போற்றப்பட்டவர் பூதி கோவணம் சாதனம் பூதினா விபூதி கோவணம் என்பது அணிந்து கொள்ளக்கூடியது சாதனம்னு சொன்னார் உதராட்சம் இந்த மூன்றும் அணிந்து அஞ்சலித்து சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் பாதம் நாளும் திருப்பாதத்திலே விழுந்து வழிபடக்கூடிய அதில் ஒரு நயம் இருக்கு வந்தது சம்பந்த சுவாமிக்கு சமணர்களுக்கு முதல்ல சமணர்கள் என்ன சொன்னார்கள் நீங்க பாடின பாட்டையும் நெருப்பில போடுந்தது எங்க நெருப்பில் போடுறோம் எது பச்சையா இருக்கோ அந்த மதம் இருக்கட்டும் எழுதி போட்டான் அஸ்தின் கடைசி வரைக்கும் இருக்க போறது அஸ்தி தானே அஸ்தி நாஸ்தின் எழுதி போட்டான் என்று கயிறு சாத்தி எடுத்தார் நம்ம திருநள்ளாற்று திருப்பதிகம் வந்தது அதை கொண்டே உள்ள போட்டார் அப்படியே பச்சையா இருந்தது அதுக்கு பச்சை பதிகம் இப்ப அடுத்தாப்பிள்ள நெருப்புல ஜெயிச்சுட்டு வைகை வெள்ளம் போகுது எழுதி விடுறோம் உங்க பாட்டையும் ஒடுங்க எது நிக்கதோ அது ஜெயிச்சோம் மந்திரி குறுக்கிட்டார் இப்படியே போய்கிட்டே இருந்தா இதுக்கு என்னதான் முடிவு அதனால செய்வோம் வைகை போய் செய்வோம் என்ன ஆகணும் சொன்ன தோர்த்தவன் அவருக்கு அதுதான் மறந்த சரி மந்திரி தான் ஒரு முடிவு கட்டினார் அதே மாதிரி அவங்க போட்ட மந்திரம் வைகை அடிச்சுட்டு போயிடுச்சு சம்பந்த சுவாமி புதுசா பதிவு எழுதினார் திருப்பாசுரம் பன்னெண்டு பாட்டு எல்லாம் எதிர்த்து வேகமா போக ஆரம்பிச்சு ஏ பையா தொண்ணூறு மார்க் வாங்கணும் அப்பா சொன்னார் பையன் நூறு மார்க்கு வாங்கிவிட்டார் அடிப்பாரா அதே தான் எடுத்து போக ஆரம்பிச்சுதான் சமணர்கள் கழுவேறினார்கள் காரணம் குளச்சிறையால் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்டவர் வணங்கி அஞ்சொலி தோதி நல்லராய் நல்லியல் பாகும் கோவணம் பூதி சாதனம் கண்டால் தொழுது எழும் குளச்சிறை என்று சம்பந்தரால் பாடப்பட்டவர் அடியார்களுக்கு தொண்டு செய்தவர் எங்க ஆண்டவன் தொண்டு பரவாயில்லியா அடியார் தொண்டு பரவாயில்லியா எனக்கு என்னவோ அடியார் தொண்டுதான் சந்தோஷம் ஏன் தெரியும் ஆண்டவனுக்கு தொண்டு செய்த பட்டினத்தார் மோட்சத்துக்கு போனார் பட்டினத்தாருங்கிற அடியாருக்கு தொண்டு செய்த பத்திடகிரியார் அவருக்கு முன்னாலே மோட்சத்துக்கு போயிட்டார் அடியார்கள் வீட்டில் மனைவி இருக்க பாருங்க அவளுக்கு தான் புனியம் ஏன் அடியார் ஆண்டவனுக்கு தொண்டு செய்கிறார் இவர் ஆண்டவனுக்கு அந்த அடியாருக்கு தொண்டு செய்கிறார் அவளுக்குத்தான் மரியாதை குலச்செடையார் அப்படித்தான் திருமாலையை நிதித்த இரணியன் பல்லாண்டு காலம் வாழ்ந்தான் இரணியன் பெருமாளை திட்டிகிட்டே வாழ்ந்த பிரகராதனை அடியார திட்டு நான் தப்பிச்சிக்க முடியாது பிரகராஜன் அஞ்சு வயசுள்ள ஒரு நாள்ல கணக்கு முடிஞ்சு வச்சே பெருமாளை எத்தனை காலமா திட்டிக்கிட்டு இருந்த புரிகிறப்ப சொல்லவா வெயில்ல போறோம் சூரிய வெப்பம் தலையில நேரப்படுது தாங்கி விடுது செருப்பு இல்லாம போனாலும் வெயில்ல என்ன புரியுது நேர வர்ற சூரிய வெப்பத்தை தலை தாங்குது வாங்கி விடுற மண்ணின் வெப்பத்தை கால தாங்க மாட்டேன் ஆண்டவனுடைய வெப்பம் சூரிய வெப்பம் நேரம் வந்தா தாங்கலாம் வாங்கி விடுற அடியார்கள் கோபத்தை தாங்க முடியாது ஆண்டவனுக்கு தவறு செய்தால் அடியார் காலில் மன்னிப்பு கேட்கலாம் அடியார்களுக்கு தவறு செய்தால் மன்னிக்க மாட்டார்கள் பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லுவார் நீ கடவுளுக்கு தப்பு செஞ்ச பரவாயில்ல சாரதாமணி தேவியாருக்கு தப்பு பண்ண தாங்க மாட்டான் ஏன்னா அவள் அடியவன் பயிரை வளர்ப்பது முக்கியம் களை எடுப்பது அதை விட முக்கியம் கலை இருந்த கெட்டில் போயிரும் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல கீவலூர் ஒரு ஊர் குன்றக்குடி அடிகளார் தலைமையில் வட்டி மண்டபம் நான் ஒரு கட்சி தமிழ் குடிமகன் அந்த காலம் சட்டசபை அவை தலைவர் அவர் ஒரு கட்சி அவரு கொஞ்சம் திராவிட சார்பு உள்ளவர் தலைப்பெண்ணு தெரியுமா இன்னைக்கு எது தேவை ஆஸ்திரிகமா நாஸ்திகமா எனக்கு ஆஸ்திரிகம் அவர் நாஸ்திகம் மனசார உண்மையை பேசுற மாட்டேன் அவரை கடைசியில் குன்றக்கூடிய அடிகளால் தீர்ப்பு கொடுத்தார் ஆஸ்திகவாதிகள் பயிரை வளர்ப்பதாக சொல்லிக்கொண்டு கலைகளையும் வளர்க்கிறார்கள் நாஸ்திகவாதிகள் கலை எடுப்பதாக சொல்லிக் கொண்டு பயிரையை எடுத்து விடுகிறார்கள் பயிரை வளர்த்து கலையை எடுப்பார்கள் ஆனால் ரெண்டும் தேவையின் முடிச்சுவிட்டார் செஞ்சது யாரு குலச்சிரையார் கலை எடுத்தவர் குலச்சிரையார் ஆவணி மாசம் அனுஷ நட்சத்திரம் திருவழியை அடைந்தார் வல்லாற்றுக்கு தென்கரையிலே பெருமிழ அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு வரலாறு அவர் தெரியுமா செஞ்சார் இருக்க பிடிச்சிட்டார் எப்போமே கண் குட்டியை தூக்கி விட்டு போனா பசுமாடு பின்னால வரும் அடியாரிகளை ஆண்டவன் ஓடியாருவாரு கிருஷ்ண பரமாத்மாக்கு நாரதர் போனாராம் இருந்த காவக்காரன் கிருஷ்ணர் பூஜை பண்றாரு கிருஷ்ணர் பூஜை பண்றாராம் இது என்ன வேடிக்கையா இருக்கு எல்லாரும் கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணுவாங்க அவர் யாருக்கு பூஜை பண்றாரு நாரதர் காத்து கடந்தா பூஜை முடிஞ்சு கிருஷ்ண பரமாத்மா வெளியில வந்தாரான் வந்த உடனே நாரதர் பூஜை என்னவான் கூட்டிகிட்டு போனாராம் உள்ளவான்னு கூட்டிகிட்டு போனா பூஜை நிறைய சாமி இருக்கு யாரும் தெரியும் இல்ல துருவன் பிரகலாதன் பெரியாழ்வார் ஆண்டாள் ஆட்சியார் நம்மாழ்வார் நாரதேகர் ஆழ்ார் திருமங்கை ஆழ்ை இவியார்களை கிருஷ்ணன் அடிகார்கள் தான் எனக்கு எல்லாம் அதுதான் சிறப்பு அடியார்களை பிடிச்சுக்கிட்டு ஆண்டவனை போயிடும் பெருமளவை சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி கொண்டவர் குருவினாலே முன்னேறலாம் சுந்தரர் குரு குருவை கண்டு தொண்டு ஆற்றி ராமநாமன் சொல்லி உயிர்ந்தவர் ஆஞ்சநேயன் குருவின் உருவத்தை வணங்கி உய்ந்தவர் ஏகலைவன் ராமநாமத்தை சொல்லி உய்ந்தவர் வால்மீகி நாராயணா என்ற நாமத்தை சொல்லி கடை தேறியவர்கள் துருவனும் பிரகலாதனும் சுந்தரர் திருநாமத்தைச் சொல்லி கடை தேறியவர் பெருமழலை குடும்பர் திருநாவுக்கரசர் திருநாமத்தை சொல்லி கடை தேறியவர் தப்பூரி அடிகள் அடியார்கள் பேருதான் எல்லாம் யாருக்கு அடியார்களுக்கு நாரதர் ஒரு நாள் கிருஷ்ண வீட்டுக்கு வந்தாராம் கிருஷ்ணியோட பேசிட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்து வந்து சேர்ந்தாரு வந்துட்டாரு இன்னைக்கு எதோ விவகாரம் தான் வந்தவர் சும்மா இருக்கக்கூடாது ஒரு பாரிஜாத பூவை கொண்டாந்தார்கள் கிருஷ்ணா இந்த அண்ணு ஆனா பக்கத்துல இருக்கிற பண்டாட்டிக்கு தானே கொடுக்க முடியும் அடுத்த வீட்டுக்கு போய் சத்தியபாமாவுக்க கொடுக்க முடியும் பக்கத்தில் இருந்த ருக்மணிக்கு பூவை கொடுத்துட்டான் பாரிஜாத்த தலையில வச்சுட்டான் பத்தாது பத்தி அங்கே போனாரு சத்தியபாமா உனக்காக ஒரு பாரிஜாட்ட பூ கொண்டாண்டே இவன் பாரு ருக்மிணிக்கு வச்சுட்டான் மூட்டிட்டாரு அவளுக்கு கடும் கோபம் கதவை கிருஷ்ண பரமாத்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கதவை திறந்து உள்ள வந்து பார்த்தா முகத்தை திருப்பிக்கிட்டான் உனக்கு என்ன வேணும் எனக்கு பாரிஜாத பூ வேணுமா மரமே வேணுமா புத்தி வெட்டு போய் மரமே வேணும்னா ஆசை இல்லை உனக்கு பூத்தான் வந்துச்சு எனக்கு பார்த்தியா மரமே வந்துருச்சு அவர்கிட்ட சொல்லலாம் மரமே வேணும் நாரதர் பண்ணின பகவான் கிருஷ்ணன் அப்படின்னு நினைச்ச தேவேந்தர் வந்தான் மரத்தை வச்சுட்டான் சத்தியபாமா வீட்டுல மரம் சந்தோஷம் தாங்கல நடுவில் ருக்மணி வீடு இந்த பக்கம் சத்திய மரம் வளர்ந்துதா வளர்ந்த மரம் அப்படி தலைய சாச்சு எல்லா பூமும் ருக்மணி வீட்டுல கொட்டுது நாரதர் வந்தாரு பாமா மரம் இங்கே மலர் அங்கே அப்பவும் ஏமாத்தியா சரிதானே சொல்ல வந்தி பரவசம் அடியார்கள் கட்டாயம் வந்துச்சு பூவை இருந்த பொருளை எல்லாம் ஒரு பக்கம் வச்சாங்க இடைக்கி எடை சரியாகல ருக்மணி பிராட்டி வந்து கிருஷ்ணனை கும்பிட்டு துளசி தளத்தை வச்சா சரியா போச்சு அடியாருக்கு சிறப்பு அவ்வளவு குருநாதனுக்கு சிறப்பு அவளது நாளும் நம்பி நாமம் நகின்ற நலத்தாலே அணிமாதி பெற்றார் அணிமாதி சித்தி எட்டு சித்திகள் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரிய கும்பிட்டா எட்டு சித்தியும் கிடைக்குமா தாய்மான சுவாமி சொல்ற அட்ட சித்தி நல்லருள விருது கட்டிய பொன்னன்னே அண்ட கோடி புகழ் அகிலாண்டி ஒரு சித்தி கொஞ்சம் ஒழுங்கா சொல்லணும் சமஸ்கிருத வார்த்தைய சரிதானே அட்டமா சித்தி அப்படின்னா என்ன அணுவாக மாறுவது அனுப்புறமான அணிமா மிக மகிமா கனமாவது லஹிமா தூக்குறதுக்கு எளிமையாக எடையற்றதாவது கரிமா வேண்டியவற்றை அடைவது பிராப்தி விரும்பியவாறு அனுபவிப்பது பிராகாமியம் யாவரையும் ஆட்சி செய்வது ஈசத்துவம் எல்லோரையும் வசப்படுத்துவது வசித்துவம் இந்த எட்டு சித்தியும் பெற்றவர் பெருமளலை குறும்பவர் எட்டு சித்திக்கும் பின்னால போகாம சுந்தரமூர்த்தி சுவாமிக்கும் பின்னால வந்தார் பெரும ராமகிருஷ்ணத்தை ஒருத்த போய் வருஷம் கஷ்டப்பட்டு நானும் படகுக்காரன் இடக்கிட்டு போறேன் இதுக்கு பதிமூணு வருஷத்தை கெடுத்து விட்டியடா அட்டவாசத்தி வந்துட்டா அந்த திமிர்ல கடவுளை விட்டு விளையா எனக்கு சித்தல் வந்துருச்சு வரப்பு கடவுளை விட்டுட்டு ரொம்ப தூரம் காதல் உடன் பெருக முதல்வர் நாமத்து அஞ்செழுத்தும் கேளும் பொருளும் உணர்வுமாம் பரிசு வாய்ப்பு கெழுமினார் திருநாவதூரிலே வந்த வந்தொண்டர் அவரையே நினைத்து வழிபட்டார் யோகத்திலே இருந்தார் என்ன தெரியுமா உள்ள சுடுமுனையில ஓடாது சுழுமுனையில மூச்ச கொண்டாண்டு நிறுத்திவிட்டா நேர மேல கொண்டாண்டு சிவயோகத்தினாலே அந்த உயிர் இந்த வழியா போயிடும் எந்த வழியாச்சல வழியா சில பேர் சாகிற பொழுது கண்ணு தொடர்ந்து கிடக்கும் அடுத்த உண்டு நல்லதா பார்த்துட்டு இருப்பேன் சில பேருக்கு காது விடைச்சு இருக்கும் அடுத்த விரவி உண்டு எம் எஸ் சுபலட்சுமி கச்சேரி இளையராஜா பாட்டு டி எம் சௌந்தரராஜம் பாட்டு இப்படி கேள்வி கண்டிருப்பான் மூக்கு சில பேருக்கு விடைச்சிருக்கும் சந்தனம் பன்னீர் ரொஜாப்பு அத்தர் மல்லிகை அப்படி இருப்பான் சில பேருக்கு கொப்பூர் திறந்து கிடக்கும் நிறைய சாப்பிடுவான் மூட்டை கணக்கா சாப்பிடுவான் வழியோ அந்த நம்ம சாமியார்கள்த்துச்சந்த தேங்காயது உ தெரிஞ்சுமழை குறும்பருக்கு சிவயோகத்தில உட்கார்ந்துட்டார் இந்த யோகத்துல என்ன தெரிஞ்சது நாளைக்கு ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் இன்னைக்கு ஆடி மாதம் சித்திர நட்சத்திரம் நாளைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாசத்துக்கு போக போறார் எம் பெருமான் கைலாசத்துக்கு போறார் என் குருநாதன் கைலாசத்துக்கு போக போறார் குருநாதன் இல்லாம நான் எப்படி இருப்பேன் இருக்க மாட்டேன் அதனால அவரு போறதுக்கு முன்னால இன்னைக்கு நான் கைலாசத்துக்கு போயிடுறேன் ார் சிவயோகம் பண்ணனர் உச்சந்தலை வழியா புறப்பட்டு அவருக்கு முன்னாலே இவர் கைலாசத்துக்கு போய் அவர் வந்து உட்கார்றதுக்கு மண்ணில் திகழும் திருநாவலூரில் வந்த ஒன்றொண்டர் நன்னற்கரிய திருக்கையில் நாளை எய்த நான் பிரிந்து கண்ணிற்கரிய மணி கழிய வாழ்வார் போல கண்மணி போயிட்டா வாழ முடியாது என் சுந்தரர் போயிட்டா நான் வாழ மாட்டேன் வாழையன் என்று அடைவன் யோகத்தாள் என்பார் நாகு கரணங்களும் கொன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு பிரமரந்திரஸ்தானம்னு சொன்னேன் அது வழியாக கருத்தைச் செலுத்தினால் மூல முதல்வர் திருப்பாதம் அனைவார் கையில முன் அணைந்தார் அவர் போறதுக்கு முன்னாலே இவர் கைலாசத்துக்கு போயிட்டார் தமிழ் ஒரு பாட்டு கவி தேசிய விநாயகங்கள்ல பாடுறார் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் இறந்து போயிட்டார் கவிமணி அதுக்கு பாட்டு பாடுறார் என்ன பாட்டு தெரியுமா அப்பா எனக்கு முன்னால நீ போயிட்ட ஒண்ணு செய்யி நடராஜா பாதத்துல எனக்கு ஒரு இடம் போட்டு வை நான் வந்துடுறேன் நடை நடராஜன் பாதத்து இடம் கண்டு வை நீ எனக்கு எனக்கு ஒரு இடம் போட்டு வை நம்ம சொல்ற ஒரு சீட்டு போட்டு வை அது எனக்கு ஒரு இடம் போட்டு வை அது மாதிரி இவர் முன்னாலே போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு முன்னால் சேர்ந்தார் ஆடி மாசம் சித்திர நட்சத்திரம் இவருடைய குரு பூஜை இப்போ முக்கியமான எடுத்துக்கிட்டே போறோம் பெருமலை குறும்பர்க்கும் ஒரு வார்த்தையை கேட்டேன் அது கூட தானே முப்பது வருஷமா குடும்ப நடத்திட்டு இருக்கேன் அவன் கவலை அவனுக்கு கோபம் ஆத்திரம் மதுரை சுக்கலிங்க பெருமான் சந்நிதிக்குள்ளவன் அடராஜா கால தூக்கி நிற்பார் ஒரு வெண்ணை காளிக்கு பக்கத்துல கோயிலுக்குள்ள போன உடனே இடது பக்கம் ஊர்த்துவ தாண்டவன் அடராஜா பக்கத்துல வெண்ணெய்காடி ஊர்த்துவ தாண்டவன் நடராஜாவுக்கு கீழே காரைக்கால அம்மையார் பேர் அதை பார்க்கறது இல்லை நரம்பு எலும்புதான் தெரியும் அழகா இந்த முகத்தில் தேச்சு பாருங்க ஒரு பேய்கா பேய் இல்லை வணங்கு பேய் வடிவம் எல்லோராலும் வணங்கப்படத்தக்க பேய் வடிவம் அப்படிப்பட்டவள் காரைக்காலம்மையார் இப்போ நம்ம காரைக்காலம்மையாருடைய வாழ்க்கையை படிக்க போறோம் திருமுறையில இருபத்தி ஆசிரியர்கள் ஒரே ஒரு பொண்ணு காரைக்காலம்மையார் வேற யாரும் பாடலிங்க ஆண்கள் தான் பாடுனாங்க இருபத்தாறு ஆண்கள் பாட்டு ஒரு பக்கம் காரைக்கால் அம்மையார் பாட்டு ஒரு பக்கம் இதுக்கு மூத்த திருப்பது ஏன் எல்லாருக்கும் முன்னாலே முதலில் பாடத் தொடங்கினவள் அந்த அம்மை ஆண்டவனாலே அம்மையே என்று அழைக்கப்பட்டவள் அந்த அம்மை வெண்பா பாடியவள் அம்மை முதல் முதல் கட்டளை கழுத்துரை பாடியவள் அந்தாதி பாடியவள் கடைசி பாட்டிலே தன் பெயரை வைத்து திருக்கடை செய்யலாம் என்று திருஞான சம்பந்தருக்கு சொல்லிக் கொடுத்தவள் அந்த அம்மை அவளுக்கு பார்க்க போற அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்கிற இடத்திலே அறுபத்தி ரெண்டு பேர் மட்டும் உட்கார்ந்து ஒருத்தட்ட கேட்ட ஏன்று ஒரு அம்மா தென்னா சொன்ன பெண்ணுக்கு பெருமை பெண்ணுக்கு பெருமைன்னா இசைஞானியாரும் உட்கார்ந்து இருக்கணும் மங்கே கடைசியாரும் உட்கார்ந்து இருக்கணும் மகாராணி எல்லாரும் நிக்கிறாங்களே அப்ப இந்த மட்டும் ஏன் உட்கார்ந்து இருக்கிறாங்க அது கடைசியில்தான் தெரியும் ஏன் உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்ப நான் பண்ணலாம் வேகமா காரைக்காலுக்கு போறோம் காரைக்காலிலே வணிக பெருமக்கள் தருமமும் வாய்மையும் உள்ள வணிக பெருமக்கள் அடுத்த என்ன தரணும்னு நினைக்கிறியோ நீ அவனுக்கு அது மாதிரி கொடுக்கணும் மானமிகு தருமத்தின் வழி நின்று வாய்மையினில் ஊனமில் சீர்பெரு வணிகர் குடிதுவன்றி ஓங்குபதி கூனல் வளை திரை சுமந்து கொண்டு ஏரி மண்டு கடிக் காணல் விசை உளவு வளம் பெருகு திரு காரைக்கால் பயன் கடல் அலை மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய வணிகர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பேர் வணிகர்கள் இயற்பகை நாயனார் மூர்த்தி நாயனார் அமர்நீதி நாயனார் கலிக்கம்ப நாயனார் காலைக்கால அம்மையார் பட்டணத்தார் இதில் சேர மாட்டார் அவரு பின்னால வந்தவர் காவிரிப்பம் பட்டணத்தில இருந்த தனவணிக பெருமக்கள் நாட்டுக்கோட்டை செட்டியாரு சேர்ந்தவர்கள் தைரியமா சொல்றீங்க அப்படின்னா அவங்க வீட்டுல உள்ள வழக்கு சொல்லை எல்லாம் இவங்க வாழ்க்கையிலே சேர்க்கலாறு வச்சு பாரு நம்ம எல்லாம் கல்யாணம்னு தானே சொல்லுவோம் செட்டி நாட்டுல போய் பாருங்க கல்யாணக்கார விடுமா என்ன கல்யாணம் கல்யாணம் உள்ள கல்யணம் அந்த பெருமக்கள்ணிகத்த ஒரு வியாபாரி பைசா உள்ளவன் அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அஞ்செழுத்து திருநாமம் புனிதவதி பெயர் கொடுத்தான் விட்டுட்டு என்னங்க அஞ்செழுந்தர் ஞான சம்பந்தர் புள்ளிய உடனும் நம்பி ஆரூரர் நம்பி ஆரூரர் அஞ்சழுத்து மணி வாசகர் மணி வாசகர் அஞ்சலு அருணகிரி அஞ்செழுத்து புரிதவதி அஞ்செழுத்து நமசிவாய் தெய்வமாகிய பராசக்தி இந்த பொண்ணை பார்த்து சந்தோஷப்பட முத்திக்கு உரியவள் பராசக்தி சிறு வயதில் இந்த பொண்ணு சிவ வழிபாடு சின்ன வயசு கடவுளுக்கு பூ போட்டு போன ஜென்மத்து புண்ணியம் இருந்தா தான் பக்தி வழியில் படுவோம் காண்கிறார் என்னவா பருவம் செட்டி நாட்டில் அப்படி தெரியுமில்ல பழக்கம் பொண்ணு பெரிய மண்ணான படிக்கிறதுக்கு படுக்கோடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க அத்தோட படிப்பு திண்டிச்சு வீட்டை விட்டுட்டு வெளியில் போகக்கூடாத வச்சு கல்யாணம் பேச ஆரம்பிச்சம் பண்ணி கொடுக்கணும் நிதிபதியின்னு ஒருத்தன் அவன் ஒருத்தன் இவர் தனதத்தன் மாப்பிள்ள பரமதத்தன் பேரை மாத்திரப்படாது பரமதத்தன் அங்கிருந்து ஒரு ஆள் அனுப்பிச்சான் அந்த காலத்துல மாப்பிள்ள வீட்டுக்காரங்க தான் பொண்ணு வீட்டுல போய் கேட்கிறது அங்க இருந்த ஆள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதமா நீ பயந்த பைந்தொடியை நிதிபதி மைந்தன் பரமதத்தனுக்கு முந்தை மரபினுக்கு ஏற்ப முறை மனம் புரிக அதை மனம் கோயிலுக்குள்ள கல்யாணம் பண்றது கிடையாது முறையோட கல்யாணம் ஏற்பாடு செய்கிறார்கள் இவர் ஒத்துக்கிட்டார் குளம் பேசி குணம் பேசி கல்யாணம் பண்ணாங்க இந்த கல்யாணம் பண்ணதை சொல்றார் பாருங்க அழிமடைந்தார் அணிமாடத்துள் புகுந்து மயிலை தாத விழ்தார் காளைக்கு மயிலை காலமாட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க பொருந்துமா தளிரடிமென் நகை மயிலை களிமயில் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள் கல்யாணம் செய்தார்கள் வேடிக்கை என்ன தெரியுமா கல்யாணத்துல பத்து பொருத்தம் பார்ப்போம் மயிலுக்கும் காலைக்கும் பொருந்தவே பொருந்தாள் யோனி பொருத்தம்மா ஒரு காலம் பொருந்தாது இன்னொன்று தெரியுமா அவங்களுக்கு மயிலை பார்த்தா காலை வெறி ஓடும் அதுதான் இங்க ஆட்சி அனுப்புறது அந்த காலத்திலே அவனுக்கு ஒத்த பொண்ணு தான் கண்ணீர் அந்த பொண்ணை பிரிஞ்சு எப்படி இருப்பேன் பெரியாள் வாழை அழல ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மார்தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்ற யசோதை மருமகளை கண்டு உகந்து மனாட்டு குரஞ்செய்யும் கொள்ளோ பொண்ணு கிருஷ்ணனுக்கு வாழ்க்கப்பட்டு விட்டாலே ஐயையோ இந்த கிருஷ்ணனுக்கு ரெண்டு அம்மாவும் இல்ல என் பொண்ணுக்கு ரெண்டு மாமியார் இல்லை ஒருத்தி மகனாய் பிறந்து ஓதிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தவன் தேவகி ஒரு பக்கம் யசோத ஒரு பக்கம் இரண்டு மாமியார் இல்லை ஆனா யசோதை வீட்டில தான் இருப்பான் அவ பெரியாளு என் பொண்ணுக்கு நல்லா மனாட்டுப்புறம் பண்ணணுமேன்னு பெரியாழ்வாடு வருத்தப்பட்டான் அது மாதிரி இவர் என்ன பண்ணார் பொண்ண அனுப்ப கூடாது வீட்டிலையும் வச்சிருக்க கூடாது மாப்பிள்ளையை கொண்டாந்து மாமியார் வீட்டில் வச்சா அந்த மாப்பிள்ளை சோம்பேறியா போயிடுவான் ஒன்னும் பண்ண மாட்டான் விலைக்கு சாப்பிடுவான் வருஷத்துக்கு ஒரு புள்ள பத்து போனால் யோசிச்சு பாருங்க புதுசா ஒரு வீடு கட்டி அப்பா பைசா இருக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தான் அந்த வீட்டுல இவங்களை தனியா வச்சா எவ்வளவு செல்வராய் இருந்தாலும் மனைவி கணவன் வீட்டில் தான் இருக்க தனி வீடு கட்டி கொடுத்தாங்க சாப்பாடு போடுவது இவள் நோக்கம் அவன் அதை தடுக்க மாட்டான் அதை மறந்ததாக நல்லா கிடைக்கணும்னா ரொம்ப நாள் தவம் பண்ணிருக்கணும் செக் நாட்டில படமொழி சொம் படுதலை வாக்கியம் பாக்கியவானுக்கு ஒன்று வாக்கியம் கண்ணதாசன் அது மாதிரி நல்ல வாழ்க்கை அம்மா எல்லாருக்கும் சோறு போடுறாங்க இந்த சோறு போடுறது எப்படி தெரியுமா சாப்பிட்டவனுக்கும் நல்லது கொடுத்தவனுக்கும் புண்ணியம் ரெண்டு பேருக்கும் நல்லது செம்பொண்ணும் நவமணியும் அப்பா அள்ளி அள்ளி கொடுத்தார் இந்த பொண்ணுக்கு செல்வம் இருக்கு நன்றாக வாழ்ந்தார்கள் அவன் கடை வச்சிருக்கான் ஒரு நாள் மத்தியான மாம்பழம் ஏன் தெரியுமா ஆனவம் கண்மம் மாயை மூணும் சேர்ந்தது மாம்பழம் இது என்ன புதுசா இருக்குன்னு கேட்காதீங்க மாம்பழத்துக்குள்ள கொட்டையா அதுதான் அதை விதைக்கும் மாங்கொட்டையை போட்டா மாமர முளைக்கும் இருக்கு இனிப்பாகவும் இருக்கும் முதல்ல புளிப்பா இருக்கும் போக போக போக இனிப்பா இருக்கும் அதுதான் நம்ம கண்மம்னா என்ன நல்வினை தீவினை புளிப்பு தீவினை இனிப்பு நல்வினை நல்லா பழுத்துட்டா குளிப்பு போயிடும் நல்லா பக்குவம் ஆயிட்டா நல்ல அந்த மேல தோல் இருக்கு வந்துடும் மாயி தெரியும் அப்புறம் மாறி போயிடும் நேற்று பச்சை அடைந்த மாம்பழம் தங்க நேரம் ஆயிடுச்சு அப்பர் சுவாமியும் திருமூலரும் போய் பார்க்கிறாங்க மாம்பழத்தை ஒரு பக்கம் பச்சையா இருக்கு ஒரு பக்கம் பொன்னரமா இருக்கு அம்பாலும் அம்பாலா பொன்னரமா இருக்கிறது பொன்னார் மேனி சிவபெருமானா மாம்பழத்தை நெனைப்பு வந்தது அவங்களுக்கு நமக்கு கோயிலுக்கு போனா கூட மாம்பழம் நெனப்புத்தான் வரும் அதான் அவங்களுக்கு நமக்கு உண்டான ஒரே ஒரு வித்தியாசம் ரெண்டு மாம்பழம் வந்தது ஓர் இரண்டு மாம்பழம் தான் தெரியுமா ஒப்பற்ற மாம்பழம் நினைக்கத்தக்க மாம்பழம் வெவ்வேறு திறன் உடைய மாம்பழம் ஒரு வரலாற்றை சமைக்க கூடிய மாம்பழம் ஒப்பற்ற மாம்பழம் ரெண்டு சிவபெருமான் ஒரு அடியாரா வந்து ரொம்ப பசிக்குதே உணவின் மிகு வேட்கையினால் ரொம்ப பசி தூய்க்க துவர பசித்துனா நல்லா பயிற்சி சாப்பிட்டா வியாதியே கிடையாது பசியோட வந்தார் சிவன் அடித்தாள் சோறு போடணும் சாமியும் உட்காருங்க உட்கார்ந்துட்டா ரொம்ப பசிக்குது தாயி அப்படியா சாப்பாடு தயாராயிடுச்சு கறிக்கு ஒண்ணும் கிடையாது கறி மட்டும் பாதியில நிக்குது புரியுது அந்த காலத்துல முதல்ல சோறு வடிச்சு வச்சிருவாங்க கறி அப்புறம்தான் தயார் பண்ணுவாங்க நம்ம காலத்துல கறிய தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அவரை தலையை கண்டு சோறு ஒடிப்பா சோறு சூடா இருக்கணும் ஏன் தெரியுமா அந்த காலத்தில் அப்படி பண்ணனா சோறு இருந்துட்டா பசுவோட வந்தவருக்கு மோருத்தியாவது உடனே சோறு போட்டலாம் அதுக்காகத்தான் முதல்ல என்ன பண்றது திருவமுது கை கூடி கரிய கைகூடவில்லை அமுது அதுக்கு பேரு வைஷ்ணவ பெருமக்கள் குன்புடன் சாதத்துக்கு பேரு சாத்தமுது திருக்கண் பாயாசம் அதன் கண்ணு தெரியுதான் அதுல பிசு நரிசிகளை பாருங்க அமுது அமுது அமுது கை கூடிற்று இவரோ பசிகளை உட்கார்ந்து இருக்காரு சாதத்தை போட்டா மோர் ஊத்திட்டார் இந்த மோருக்கு தொட்டுக்கு என்ன செய்யலாம் கறி அங்க அடுப்பில் பாதி வந்து எடுத்து போட முடியாது இந்த மனுஷன் பசி தாங்காமல் துடிக்கிறார்கள் ரெண்டு மாம்பழம் கொடுத்தான்ல ஒரு மாம்பழத்தை எடுத்தா நறுக்கினா போட்டா தயிர் சாதத்துக்கு மாம்பழம் தொட்டுக்கிட்டா நல்லா இருக்கும்னு காட்டனவர் சிவபெருமான் அவங்க நல்லா இருக்கும் என்ன புளிப்பு இந்த தயிர் என்னமோ அது புளிப்பு இனிப்பு இவர் திருப்தியா சாப்பிட்டார் மாம்பழத்தையா சாப்பிட்டார் அவருடைய அன்பையில் சாப்பிட்டாரு இன்னைக்குமா இன்னைக்காதா அன்போட போட்டா கூழ் கூட பாயா அன்பில்லாமத்தினா பாயாசம் கூட குப்பெல்லாம் பற்றி எரியுதே ஐயோ அன்பில்ல அமுது அப்பையார் சொல்ற அன்பில்லாதவன் எல்லாம் எரியுதே இது அன்போட போட்ட சாப்பாடு வந்த சிவபெருமான் சாப்பிட்டு போயிட்ட நம்மளுக்கு சாப்பிட வந்தால் ரெண்டு மணிக்கு கடையெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட உட்காந்துட்டான் அம்மா பரிமாறுறாங்க பொண்டாட்டி கையனால சாப்பிடுறதுக்கு கொடுத்து வைக்கணும் தலையெழுத்து இல்லைன்னா வேலைக்காரன் கையனால சாப்பிடுவாங்க சந்தோஷப்படுவாங்க நம்ம சாப்பிட்டா சமயக்காரர் ஒரு காலம் சந்தோஷப்பட மாட்டான் யோசிய அம்மா பரிமாறுறாங்க இவர் சாப்பிட உட்கார்ந்துட்டார் கரிகள்லாம் இருக்கு நறு நல்ல நறுமாங்கனிகள் இரண்டில் ஒன்றை கொண்டு வந்து வல் விரைந்து வந்தடைந்து படைத்து மன மகிழ்ச்சியினால் அல்லல் தீர்ப்பவர் அடியார் தமை அமுது செய்தார் அப்பதே அவரு ஒரு மாம்பழத்தை போட்டுட்டாரா சிவபெருமானுக்காக இன்னொரு மாம்பழத்தை என்னம்மா சொல்லணும் ரொம்ப நல்லா இருக்கு நீ சாப்பிட்டியா அந்த பொண்டாத்தி நான் எப்படி நீங்க வராம சாப்பிடுவேன் இதெல்லாம் நான் மனசுக்குள்ள நினைச்சு பாக்குறேன் இப்படி எல்லாம் நடக்குமான வேற என்ன பண்றது இல்ல சாப்பிடல இந்த குடும்பம் இருக்குமே அதனை வேகமா உள்ள போனா பழத்தை எடுக்கிறாப்பில ஏன் புருஷன் சொன்னா உடனே கீழ்படிஞ்சு பழக்கம் இருக்கா இல்லையா யோசிக்கிறதுக்கு முடியல சொல்லாருக்கு போட்டுமே அதிமதுர கனி கையில் வந்துடும் எடுத்துக்கொண்டே போட்டா சிவபெருமான் விளையாடுறார் அவர் என்ன பண்ணார் அந்த படத்தை சாப்பிட்டார்கள் தருமாங்கனி அன்று நல்ல சாப்பாடுறாங்க பாருங்க சில பேருக்கு மூளையை விட மூக்கு அதிகமா வேற மாட்டாங்க முருகக்கா சாம்பார் ஆனா எப்படி பாருங்க அது மாதிரி இந்த ஆளுக்கு முன்தரு மாங்கனி அன்று மூலகில் பிறர்க்கு அறிதால் வெற்றது வேறு எங்கு பொல்லாத வாட்டை கற்புள்ள பெண்டாட்டிக்கு கணவன் தான் கொடுப்பான் வேறையவனும் கொடுக்க மாட்டான் வேற யாரு கொடுத்தான்னு கேட்டா அது குத்திர வார்த்தை யோசிங்க வேற யாரு கொடுத்தா அவளுக்கு தாங்க முடியலை சொல்லித்தான் ஆகணும் அருள் நிகழ்ச்சியை சொல்லக்கூடாது ஆனால் இந்த படுவாதி இப்படி கேட்கிறான் என்ன தவிர உனக்கு யார் கொடுத்தான் வேற அர்த்தம் இல்ல அதான் அதுக்கு அர்த்தம் சாரதாமணி தேவியாரு ராமகிருஷ்ணனு உட்காந்து ஒரு கூட்டம் வந்து ஐயா கல்கத்தாவுக்கு போகணும்னு நினைச்சாங்க ராமகிருஷ்ணர் சரி வர்றேன் எல்லாரும் சொன்னாங்களா சாரதாமணி தேவியார் வருவாங்களா கேளு அப்படின்னு சொல்லணுமா என்ன சொன்னாரா பகவான் ராமகிருஷ்ணர் அவள் விரும்பினால் வரட்டும் இப்ப வரட்டும்னு அர்த்தமா வரக்கூடாதுன்னு அர்த்தமா அவள் விரும்பினால் வரட்டும் அவர் வந்து அம்மாட்ட கேட்டாரா சாரதாமணி தேவியார் சொன்னாங்களா நான் வரல அவர் தான் சொல்லிட்டே என்ன சொன்னாரு கொண்டாட்டி புரிஞ்சிட்டா வரல அது மாதிரி இப்ப சொல்லாம இருக்க முடியாது கணவன் கேட்டு விட்டான் சொல்லிவிட்டான் ஈசன் அருளால வந்த பழம் என்னது கையா மாம்பழம் வருட்டவனுக்கு அரு நிகழ்ச்சி ஈடுபடாதான் எங்க இன்னொரு மாம்பழம் கண்டா பாப்பான் சிவபெருமானே தான் கடவுளே அப்ப குடுக்காட்டி கூட பரவாயில்ல இப்ப கொடுக்காட்டி நான் சொன்னது பொய்யா போயிருமே சிவபெருமானே என்றை பொய்யாகும் சிவபெருமான் என்ன பண்ணார் அற்புதமான மாம்பழத்தை கொடுக்க கொடுக்க இவன் மாம்பழம் வருது இந்த மாம்பழத்தை ரொம்ப நல்லா இருக்கு ஒரு கூட மாம்பழம் வாங்கி போடுவான் இரண்டாவது இது சாட்சிக்கு வந்த மாம்பழமே தவிர சாப்பிட வந்த மாம்பழம் அல்ல மூணாவது இவன் கொடுத்த ரெண்டு மாம்பழத்தை இவன் சாப்பிட்டு மாம்பழம் சாப்பிட கூடாது காளி மாதா தாயே ஆனால் கும்பிட்டு அவளுக்கு மனசு வருத்தப்படும் இவள் அணங்கு இவள் தெய்வம் இவனோட குடும்பம் அளத்த முடியுமா இன்னுமே கூப்பிட முடியுமா ஒரு வார்த்தை பகவான் ராமகிருஷ்ணர்கள் உட்கார்ந்து இருக்காராம் அந்த அம்மா தான் சாப்பாடு போடுவாங்க சாரதாமணி தேவியார் அன்னைக்கு அவங்க சாப்பாடு போட்டுட்டு போயிட்டாங்க இந்த வேலைக்கார பொண்ணு பக்கத்தில் வந்தா ராமகிருஷ்ணர் திரும்பி பார்த்தா ஏதோ யாரோ இந்த வீட்டில் வேலை பார்க்கறோம் சின்ன பொண்ணு அவ வந்துட்டு போயிட்டா இவர் வேலைக்கார பொண்ணுன்னு நினைச்சு துயின்ட்டாரு துயின்னு அடியேன்னு அர்த்தம் ஆனா வந்தது சாரதாமணி தேவியார் வேலைக்கார பொண்ணுன்னு நினைச்சு அடியே கொஞ்சம் சாரதாமணி தேவிடனே ராமகிருஷ்ணன் நீ காளி மாதா ஒன்னு அடியேன்னு நான் கூப்பிடலாமா தப்பு தப்பு தப்பு மன்னிப்பு கட்டாளா எப்படி பாருங்க அது மாதிரி பராசக்தியாக நிக்கிறாள் புனிதவதி நீமே குடும்பம் நடத்த முடியுமா சொன்னா ஒரே வார்த்தை கொண்டு வைக்க போறேன் இதெல்லாம் அந்த காலத்துல வட்டி கடை இருங்க பின்னாலதான் கொண்டு விற்கிறது எடுத்துக்கிட்டு அங்க போறது வித்துவிட்டு அங்க உள்ள பொருளை வாங்கிட்டு இங்க கொண்டு வந்துடுறது இங்கே அதை விற்கிறது இதுதான் வியாபாரம் இதுக்கு கப்பல் அந்த அம்மா இப்போ இங்க இருக்கிற பொழுது என்ன சொன்னா நான் கொண்டு வைக்க போறேன் எடுத்துக்கிட்டு போனா புறப்பட்ட வாங்கிக்கிட்டு அங்க வந்து ஊருக்கு போகல காரைக்காலுக்கு போகல அங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் அவளுக்கு ஒரு பொன் குழந்தை வந்து புனிதவதினு பேர் வச்சான் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கான் இங்க விஷயம் தெரிஞ்சு போச்சு உன் புருஷன் அந்த ஊர்ல இருக்கிறான்னு யாரும் சொல்லிவிட்டாங்க தெரியுமா இந்த அம்மாவை பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு காரைக்கால் புருஷனும் பொண்டாட்டியும் பிரிஞ்சிருக்க கூடாது பிரிஞ்சிருந்தா சேர்த்து வைக்கிறவன் தான் சொந்தக்காரன் சேர்ந்து இருக்கவங்களை என்ன தேவை அம்மா வர தெரிஞ்ச உடனே இவன் ஓடி போனா அப்படியே பொண்ணு உங்க பேரு தான் வச்சிருக்கேன் நீங்க தான் இந்த பொண்ண ஆசீர்வாதம் பண்ணணும் என்ன இப்படி பேசுற எல்லா கதையும் சொல்லி இனிமே இவங்களோட நான் குடும்ப அளத்த முடியுமா கடவுள் பராசக்தி அம்சம் இந்த பொண்ணு காலைல விழுந்து கும்பிட்டான் எல்லாரும் ஒன்னும் சொல்ல முடியல இந்த அம்மா பார்த்தா இந்த அழகான மேனி யாருக்கு இவனுக்கு பகவானே இந்த நல்ல அழகான மேனியை எடுத்துக்கோ எனக்கு பேய் வடிவு கொடு யாராவது கேட்பமா நமக்கு முகம் ஒரு மாதிரி இருந்தா கூட பியூட்டி பார்லருக்கு போய் தொலையில் இருக்கிற சலையை கிழிச்சு முகத்தில் ஒட்டு போட்டு அழகாக்கி அதுக்கு ஆறு இன்சுக்கு பவுடர் போட்டு பண்ணி எவ்வளவு ஏற்பாடு பண்றான் நிலமும் எல்லாம் வானமும் நிலமும் எல்லாம் வணங்கு பேய் வடிவம் பேய் வடிவம் வானத்துக்கும் பூமிக்குமா வர்ற பேய் வடிவம் கொங்கை திறங்கி நரம்பு எழுந்து அப்படி வரக்கூடிய பேய் வடிவம் அப்போ பாட ஆரம்பிச்சா அது எப்படி சார் பாட்டு வரும் அப்படின்னு கேட்டா உடம்புல ஊறி போச்சு பாட்டு ஏன் ஊறி போச்சு அந்த வம்சத்திலே அது பழக்கம் உலகம் தொழிலும் இசை பாடும் உண்மை சரித்திரம் இலகில் அழுதிடும் பெண்கூடு இசையோடு அழுவது கண்கூடு பிறந்தா தாளாட்டு செத்து பான ஒப்பறை அருமையான வாக்கு தாளாட்டுங்க பையன் பிறந்தானா இந்த அம்மா தாளாற்றுறான் இவன் கண்ணீர் விட்டான கண்ணீர் பெருகி பெருகி பெருகி ஆனை குளிச்சுச்சான் குதிரை குளிச்சுச்சான் இஞ்சிக்கு பாஞ்சுதான் எலுமிச்சைக்கு பாஞ்சுதான் மஞ்சளுக்கு பாஞ்சுதான் கடைசி வத்தாம நிறைய கொட்டு நிச்சான் எது இந்த பய கண்ண விட்ட தண்ணி கற்பனை ஒன்னு சொல்லிடுறேன் பையன் அழுதுகிட்டு இருக்கான் வீட்டுக்காரரு சிங்கப்பூர்ல இருந்து அப்பதான் வந்திருக்காரு போய் ஆறு வருஷம் ஆச்சு இந்த பையனுக்கு இப்போ ஆறு வருஷம் இருக்கும் தொட்டியில படத்து துங்குற கெட்ட வழக்கம் அவரு போனதுக்கு அப்புறம் பிறந்த பையன் ஒரு எட்டு மாசம் ஏழு மாத்தையில இப்ப அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருக்கும் தொட்டியில பையன் கிடக்கிறாங்க கிள்ளி விட்டான் தொண்டாட்டிக்காரி அழ ஆரம்பிச்சிட்டான் கத்த ஆரம்பிச்சுட்டான் தாளாட்டு பாக்குறான் இவரு செட்டியார் அந்த ஓரத்தில் உட்கார்ந்து கணக்கு பார்த்துட்டு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வர்றவரு கொண்டாட்டிய பாக்கிறதா கணக்கை பார்க்கறதா கணக்கு பார்த்து அவளுக்கு இந்த மனுஷனுக்கு எப்படியாவது நாகரிகமா சொல்லணும்னு ஆசை வந்துடுச்சு பாட ஆரம்பிச்சிட்டாரு அழுதாய் அடித்தாரி சொல்லிய அத்தை அடித்தாலோ அலறி பூச்செண்டாதே மாமன் அடித்தானோ மல்லிகை பூ வந்தாலே மாமன் மல்லிகை பூவாலே மெதுவ அடிப்பானா அத்தை அலறி நல்ல அடிப்பாள இவளுக்கு அண்ண அவருக்கு மாமன் அடித்தானோ மல்லிகை பூ வந்தாலே அத்தை அடித்தாலோ அலறிப்பூ சென்றாலே ஆறு அடிக்கவில்லை ஐவிரலும் தீண்டவில்லை பையன் அழைச்சிட்டு இருக்க அவரு கணக்கை போட்டு விட்டு நிமித்திட்டாரு என்னடா இது எவ்வளவு நாகரீகமா சொல்லணுமோ அவ்வளவு நாகரீகமா தாளாற்று ஒரு தாய் தாளாற்றார் இந்த புள்ள திருஞான சம்பந்தரா சுந்தரபூர்த்தியா மாணிக்க வாசகரா கவிதானோ கொண்டனாக வளர்ந்தவனும் மீதானோ கல்லை பிசைந்து கனியாக்கும் சென்றவளின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் மீதானோ நாலாயிரத் தமிழின் நல்ல புதம் உண்டிட நீங்கி ஒரு பாலகனாய் வந்தானோ நாலாயிரத்தமிழ் கேட்கிறதுக்கு பெருமாள் பார்க்கடலை விட்டு எங்க வீட்டுக்கு குழந்தையா வந்தானோ திருப்புகள் சொல்லி தாளாட்டினா அந்த புள்ள அறிவுள்ள பிள்ளையா இருக்கும் நினப்பல வச்சுக்க இவ தாளாட்டு நம் எல்லாம் பாட்டு அவ்வளவுதான் பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல்ிறந்த சேபடியே சேர்ந்தேன் நிரந்திகளும் பெருமானே தீர்ப்பது கருகுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று அப்பர் சுவாமி வயிற்றுல இருந்த பொழுது நாரதர் சொன்ன நாராயண நாமம் புரகராதனை பக்தன் ஆக்கிற்று சரிதானா நிரந்தான் கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான் தீர்ப்பது இடர் நீ என் துன்பத்தை நீக்காவிட்டாலும் எனக்கு இறங்காவிட்டாலும் நல்ல பாதையில் என்னை செலுத்தாவிட்டாலும் ஒன்ன விட்டுட்டு நான் போக மாட்டேன் ஐயா விடர்களையாரேனும் எமக்கிறங்காரேனும் வளரும் நெறிபடியாரேனும் சுடர் உருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்கு அன்பு அராது என் நெஞ்சவர்க்கு யானே தவமுடையேன் என்னவாழ் நான் தான் தவஞ்செய்திருக்கிறேன் என் நெஞ்சேன் அந்நெஞ்சம் என்ன அர்த்தம் என் மனசு தான் நல்ல மனசு யானே பிறப்பருப்பான் எண்ணினேன் பிறவியை அறுக்க நான் எண்ணி விட்டேன் யானே அக்கைமா உரி கோர்த்த கைமான கைமா உரி கோர்த்த கண்ணுதலான் வெண்ணீற்ற அம்மான ஆளாகினேன் ஒரு பாட்டு சொல்றேன் நிறைய பாட்டு ஒரு ஒரு பாட்டு சொல்றேன் மனமே இந்த சிவபெருமான் கிட்ட போய் ஒன்னு கேட்காத வா ஒரு காலமாட்டம் அசக்திக்கு இன்னொரு காலமாட்ட வாங்கி கொடுக்கலாம் அப்படி கொடுக்காம உடம்ப கொடுத்து ஒத்த கால மாட்டில் ஒட்டிக்கிட்டு வாங்கி கொடுக்காத மனுஷன் நமக்கா வாங்கி கொடுப்பாரு காரைக்கால தமக்கென்றும் இன்பணி செய்திருப்பேமுக்கு தாம் ஒரு நாள் எமக்கொன்று சொன்னால் அருடுங்கொலாம் அவருக்கு தான் நம்ம பணி செய்கிறான் நம்ம ஒன்னு கேட்டா கொடுப்பாரா ஏன் இணையாது ஒன்று தொண்டை கனிவாய் என்று தேடி பெறாது வாங்கி கொடுக்கலாம் உடனே கொண்ட உத்தமரு உடம்புல ஒரு பகுதியாக வச்சுக்கிட்ட மனுஷன் இந்த ஆளு எப்படி நமக்கு வாங்கி கொடுப்பாருக்கு வாங்கி கொடுக்க ஒருத்தலுக்கு வாங்கி கொடுக்க மாட்டார் அழகான பாட்டு அன்றும் திருவுருவங்க நான் பார்க்கலை என்றும் தான் எவ்வுருவோ நும்பிறான் உங்க சிவபெருமான் எப்படி இருப்பார்னு கேட்டா நான் எப்படியா சொல்லுவேன் எவ்வுருவோ நும்பிறான் என் பார்க்கு என் உரைக்கு எவ்வருவோன் இன்றுருவம் ஏது தாளம்பரை பத்தியானம் பள்ளவழன்னு தெரியுது உன் வெண்ணீர் தெரியுது சாயங்காலம் பார்க்கறேன் விழிஞ்சு கிடக்கு உன் சடை கற்ற தெரியுது ராத்திரிக்கு பார்க்கறேன் கும்மிருட்டா கிடக்கு கழுத்தில் இருக்கிற திருநீலகண்டன் தெரியுது காலையே போலங்கும்னி கடும்பகலின் வேலையே போன்றும் பெண்ணீரு மாலையின் தான்குருவே போலும் வீண்கிருளே போலும் விடரு சிவபெருமானே ஒன்னு சொல்றேன் கேடுக்கோ என்ன ஓரிடத்துக்கு பொண்டாட்டிய கூட்டிட்டு பகற சிவபெருமான் ஏன்னு கேட்டாரா நீ நடுராத்திரிலே பேயிருக்கிற காட்டுல போய் ஆதரவணிசே பொண்ணி கை பேரவில் பேயோடும் நீடும் கையில் இருக்கிற நெருப்பு சவப்பா இருக்கா ஆமா நெருப்புனால கை சிவந்ததா கையினால நெருப்பு சவப்பா தெரியுதா அழலாட அங்கை சிவந்ததோ அங்கை அழகா அழல் சிவந்தவாரோ கலராட பேயோடு மொத்தம் நூத்தி நாப்பத்தி மூணு பாட்டு காரைக்காலம்மையார் பாடின பாட்டு நூத்தி நாப்பத்தி மூணு பாட்டு ஆண்டாள் நாட்சியார் பாட்டு திருப்பாவை போக நூத்தி நாற்பத்தி மூணு பாட்டு திருவாடிப்பூரத்து சித்துவித்தாழ்வாடியே திருப்பாவை முப்பதும் சொப்பினாழ்வாளியே ஒரு நூற்று நாற்பத்தி மூன்று ஆழ்வாளியே உயரங்கற்கே கண்ணி உதந்தளித்தாழ்வாளியே பெரியாழ்வார் பெற்றே பெரும்போது ஒரு மாமுனிக்கு மருவாரின் திருமல்லி வடநாடி வாழியேது நகர்கோதை மலற்பதங்கள் வாழியே ஆண்டாள் நாச்சியார் திருப்பாக போக நூத்தி நாற்பத்தி மூணு பாடல் காரைக்கால் அம்மையார் 143 நாப்பத்தி மூணு பாடல் ஒரு பையன் சொல்றான் ஒன் போர் த்ரீ உங்களுக்கு தெரியுமா சார் நான் என்னத்தை கண்டேன் எனக்கு தெரியல என்ன சார் அது பெரிய ரகசியம் என்ன பொண்ணுகளுக்கு அற்புதமான வாக்கு அற்புதமான வாக்கு கடைசி காலம் புரட்ட எங்க கைலாசத்துக்கு போறார் பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரம் அம்பாள் கைலாசத்தை காளைக்காலம்மை புனிதால் கைலாசத்தை விதிக்கீழ மீனாட்சி பாக்கறா இது யாரு கைலாசத்துக்கு தலைகீழா வருது ஒரு எலும்பு இந்த எலும்பின் அன்பு எண்பு யாக்கையின் அன்பின் திறன் என்ன இது யாரு நம்மை நம்மை உன்னை என்னையும் ஒரு அர்த்தம் இந்த நான் சொல்றது இல்லை பெரியவங்க நாமன்னு சொல்றது அதனால நம்மைன்னு அப்படி வச்சுக்கலாம் நம்மை பேணக்கூடிய அம்மை ஆஹா உமையே மற்றி பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனள் இந்த பேய் வடிவம் பெருமை சேர் வடிவம் நம்ம கேட்டு வாங்கிக் கொண்டாள் ஓ அம்பாளுக்கு சந்தோஷம் தாங்கல பக்கத்தில் வந்துருச்சு பேய் அருகு வந்தனைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை உருமொழி உலகம் எல்லாம் உய்யவே அருளி செய்தார் பிறவாய் பெரியவன் அம்மான்னு போட்டான் யாரையும் அம்மானு கூப்பிடாதவன் அம்மான்னு கூப்பிட்டான் தாயும் இல்லாதவன் தந்தை இல்லாதவன் கோயில் சுடுகாடு தாயும் இடி தந்தை இடி தான் திருவாசகம் அம்மான்னு கூப்பிட்டான் இந்த அம்மா என்ன பண்ணா அங்கனன் அம்மையே என்று அருள் செய்ய அப்பா சம்பந்தர் அப்படேன்னு கூப்பிட்டாரா அப்பர் சுவாமி இங்கே அம்மையேனு சிவபெருமான் கூப்பிட அப்பா அங்க நன்மையே அம்மையே அருள் செய்ய அப்பா என்று பங்கையற்ற பொற்பாதம் பணிந்து விழுந்து எழுந்தார் குழையினாரும் தாமெது நோக்கி நம்பால் இங்கு வேண்டுவது என்ன இறைஞ்சி நின்றியம்புகின்றார் அம்மா நான் உனக்கு என்ன செய்யணும் உள்ளே அம்மாட்ட அதைத்தான் கேட்கணும் அம்மா நான் உனக்கு என்ன செய்வேன் சந்தோஷம் யாருக்கு மீனாட்சி உமாபு பார்வதி காரைக்கால அம்மையாருக்கு அம்மான்னு கூப்பிட ஒரு பிள்ளை நினைச்சிருச்சு அம்மா பிள்ளை இல்லை இத்தனை காலமா ஏன் அம்மான்னு கூப்பிட்டாரு தெரியுமா சிவபெருமான் அம்மா நான் பிச்சைக்கு வந்தேன் இருந்த மாம்பழத்தை எனக்கு போட்டேன் உங்க வீட்டுக்காரன் விட்டுட்டு போயிட்டான் இருந்திருந்தா உனக்கு ஒரு குழந்தை கிடந்திருக்கும் இப்ப குழந்தை இல்லை நான் தான் தாயே நானே உனக்கு குழந்தை நான் கோபடுறேன் தாயே நானே உனக்கு குழந்தையா இருக்கிறேன் இவ என்ன பண்ணா அப்பா மூணு பேருக்கு சந்தோஷம் குழந்தை கிடைச்ச சந்தோஷம் அம்மாவுக்கு கிடைத்த சந்தோஷம் சிவபெருமானுக்கு மாமியார் கிடைச்ச சந்தோஷம் பார்வதிக்கு மாமியார் கிடைச்ச சந்தோஷம் பார்வதிக்கு அம்மா நான் என்ன செய்யணும் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் உங்ககிட்ட இரவாத இன்ப அன்பு வேண்டும் என்ன வேண்டும் பெருமானை நான் பிறவா ஒருவேளை ஏதாவது இருந்து மீண்டும் பிறப்பு உண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் உன் அடியின் இருக்க என்றார் பிறக்கும் உண்மையில அன்பு வரும் நாம் பிறக்கப்படாது ஒருவேளை பரவி எடுத்துவிட்டா உன்னை மறக்கப்படாது என்ன நீ ஆடுற பொழுது நான் பாடிக்கொண்டு உன் அடியின் கீழ் வேண்டும் ஒரு அம்மையார் மட்டும்தான் சரிதானே அடியின் கீழ் இருக்க என்றார் நான் ஆடும் பொழுது நீ பாட வேண்டும் அடியின் கீழ் இருக்க என்றார் திருவாலங்காட்டுக்கு போ அரகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கு அதுக்குள்ளேதான் நடனம் ராத்திரிக்கு அந்த குருக்கள் சொல்றார் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு உள்ள சலங்க சட்டங்கிறார் நம்ம பார்க்க முடியல திருவாலங்காடு எவ்வளவு பதினோராம் திருமுறையில் சிவன் பாடிய பாட்டும் வந்தது அம்மை பாடிய பாட்டும் வந்தது கம்போடியாவிலே பென்செகின் நடராஜர் கோபுரத்திலே ஒரு உருவம் எடப்பக்கம் ஒருத்தர் குழல் ஊதரா வலப்பக்கம் பேய் வடிவில் அம்மாவை காத்துட்டான் கம்போடியா வரைக்கும் வந்துருச்சு காடைக்கான அம்மையா திரும்பி கம்போடியாவில வாட்பாசத்தின் ஒரு இடம் நடராஜாவுடைய தாண்டவன் வலது பக்கம் உமையாள் என்று வல பக்கத்தில் அம்மை உட்கார்ந்து தாளம் போடுறான் கம்போடியா விதங்க இலங்கையில போய் பார்த்தா புலன் அருவையிலே எம்பு உருவில் அம்மையின் சிலை காரைக்கால் அம்மையார் பங்குதி மாதம் சுவாதி நட்சத்திரம் எம்பது மானுடைய திருப்படிகளில் சேர்ந்து விட்டார் பெருநம்பி குடச்சிரை தன் அடியார்க்கும் அடியேன் பெருவிழலை குறும்பர்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் இன்னும் மூணு வரலாறு இருக்கு ஒரு நம்பி அப்பூதி அந்த வரலாறு அன்னைக்கு சொல்லிவிட்டான் அப்பூதி அடிகள் எல்லாம் திருநாவுக்கரசர் என்று வாழ்ந்தார் திருநாவுக்கரசரே விட்டுக்கு வந்துட்டார் சாப்பாடு போட போற பொழுது மூத்த புள்ள எலை எடுக்க போனாக்குள்ள கூப்பிடு இப்போது இங்கு அவன் உதவான் உதவ மாட்டான் தடுமாற்றம் வந்தது ஏன்னு கேட்டார் மெய் விரித்து உடையும் உண்மையை சொல்லு பாய்குள்ள சுத்தி வச்சிருக்கிற பணத்தை விரிச்சு காட்டு வெளிச்சு காட்டனா ஒன்று கொலாம் என்று தேவாரம் பாடி அந்த குழந்தையை வைத்து தமிழ் பாடினார் அவ்வளவு சிறப்புக்கு உரியவர் அப்போதி அடிகள் அப்போதி அடிகளுடைய சிறப்பு தை மாதம் சதய நட்சத்திர தங்கைக்கு பெருமான நினைந்தபடி என்ற பெயரிடையினாலே அப்போது அடிகள் சிவபெருமான் திருவடிகளை சேர்ந்தார் அடுத்தது ஒளி புனல் சூழ் சாத்தமங்கை நீலனக்கிற்கு அடியேன் ஆறு வரலாறுல நாலு வரலாறு ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு வரலாறு ஒளிபுணல் சூழ் சாத்தமங்கை நீலநக்கற்கு அடியேன் திருச்சாத்தமங்கல் திருச்சாத்தமங்கை திருச்செங்காட்டங்குடி எல்லாம் ஒரே இடத்துல அங்கே நீல என்று ஒரு அந்தனர் அந்த திருச்சாத்த சிறப்பு என்ன தெரியுமா பறவை குஞ்சுகளுக்கு வேதம் சொல்லி கொடுக்குமா அது குஞ்சுகளுக்கு சொல்லி கொடுக்குதான் இந்த அந்த பசங்க இருக்க பாருங்க இவங்க பாட்டுல தப்பு விட்டு விட்டா கேட்டு திருத்திக்கிறாங்க வேதத்துல தப்பு விட்டா இது எப்படி இருக்கு இவன் தப்பு விட்டு பறவை சொல்றத கேட்டு திருத்திக்கிறான் பறவை ஒழுங்கா பேசுதான் நாராயணன் செட்டியார் கேட்டுக்கிட்டு இருப்பார் கண்ணு தெரியாத மனிதன் அடுத்த மாசம் மகாவித்துவான் சந்தேகம் வந்துட்டா ஏப்பா போன வாரம் அந்த பாட்டுக்கு என்னமோ ஒரு மாதிரி பொருள் சொல்ல எல்லாம் கம்முன்னு உட்கார்ந்து இருப்பாங்க நம்ம வேலையை மாதிரி தான் எல்லாம் கம்முனு செட்டியாரி தப்பு விட்டார் திருத்திக்குவானா அந்த ஊர்ல அந்த மூன்று அங்கினி வளர்த்தார்களா பெண்கள் நான்கு அங்கினி வளர்த்தார்களாத்தின் பேர் தட்சிணி காரியம் தீ வளர்க்கிற பெண்கள் இந்த மூணு தீ வளர்க்கிறதுக்கு உதவி செய்கிறதோடு கற்பு தீ தானே சொன்ன கற்பு தீ சுட்டது ஆஞ்சநேயன் விபீஷணன் சொல்ற ராவண்கிட்ட அது மாதிரி பெண்கள் கற்ப சேர்த்து நான்கு தீ வளர்த்தார்கள் அடியார்களுக்கு பாத அர்ச்சனை செய்வார் அயவந்தின்னு கோயிலுக்கு பேரு நான் போய் பார்த்திருக்கேன் அயவந்தி அயனால் வந்திக்கப்பட்ட கோயில் அயன்னா பிரம்மா பிரம்மா வழிபட்ட திருத்தனம் சிவ வழிபாடு செய்வார் அடியார்களுக்கு சாப்பாடு போடுவார் கோயில்ல போய் அபிஷேக ஆராதனை செய்வார் மூன்று நேரமும் திருமேனியை வழிபடக்கூடியவர் வீட்டில் எப்பவும் அக்னி எரிஞ்சுட்டே இருக்கும் அக்னி கோத்திரம் எப்பவும் அக்னி எரிஞ்சுட்டு இருக்கும் திருநீலக்கர் அந்த மிக சிறப்பானவர் பெண்டாட்டி பேர் தெரியது கோபுலம் தான் தெரியும் கீழே இருக்கிற அஸ்தி வரமாதிரியும் அஸ்திவாரத்தை தோண்டி பார்த்த கோபுரம் யோசிங்க ஆண்கள் பேரு வெளியில வரும் அஸ்திவாரமா இருக்க பெண்கள் பேரு வெளியில வராது கூடாட்டியை கூட்டிகிட்டு போற திருவாதனை திருவாதனை சிவபெருமானுக்கு உரிய திருநாள் பண்டாட்டியை கூட்டிகிட்டு கோயில் சந்நிதி வரைக்கும் போயிருக்க மறக்காதீங்க சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் பெண்கள் போகலாமா போகலாம் நடந்திருக்கு எையில் தவத்தோர் திருவாதிரை அன்னைக்கு அயவந்தி சிவபெருமான கும்பிட வந்து பெண்டாட்டிய கூட்டிகிட்டு வந்துட்டார் என்ன தெரியுது சிவ வழிபாடு மனைவியோடு கூடி செய்ய வேண்டும் சிவ தர்மங்களையும் கூடி செய்ய வேண்டும் அப்பத்தான் கூட்டிகிட்டு உள்ள கோவிலுக்குள்ள போறாரு அந்த எங்கயாவது கிளப்புக்கு போயிடும் நான் எப்படி கூட்டிகிட்டு வரதுங்கிறார் அந்த மனுஷன் அவருக்கு அவளை அவளுக்கு ரெண்டு பேரும் உள்ள கோவிலுக்குள்ள போறாங்க அபிஷேகம் வேண்டியதை அம்மா எடுத்தெடுத்து கொடுக்கிறாங்க இணைய நின்றங்கு வேண்டுவ மனைவியார் என்ற உணர்வின் மிக்கவர் உயர்ந்த அர்ச்சனை முறை உழ்த்தார் அஞ்செழுத்து உணர்விட அஞ்செழுத்த சொல்லி வழிபாடு செய்கிறார் தொலைவில் செய்தண்டிட்டு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அர்ச்சனை அபிஷேகம் முடிச்சு அஞ்செழுத்த நூத்தி எட்டு மறை சொல்றாம் அப்போ சிவலிங்கத்தின் மேலே ஒரு எட்டு கால் பூச்சி சிலந்தி விழுந்தது நிலை நின்று முன் வழிவிட நீண்ட பொன்மேறு சிலகினார் திருமேனி மேல் விழுந்தது ஒரு சிலந்தி விழுந்தது சிலந்தி விழுந்துட்டா அந்த இடம் கொப்பளம் ஆயிருந்தாங்க சிவலிங்கத்து மேல சிலந்தி விழுந்துருச்சு ஐயோ சிவலிங்கத்துக்கு கொப்பளம் ஆயிடுவேன்னு அப்படின்னு ஊதிட்டாங்க எச்சி பட்டுருச்சு படலாமா மேல எச்சில் படலாமா கோபம் அச்சமோடு ஒளிந்து நீங்கிட ஊதி முன் துமிப்பவர் போல குழந்த மேல விழுந்துட்டார் ஊதி அதை மாற்றுவது போல பொழிந்த அன்பினால் ஊதி மேல் துமிந்தனர் போக இவருக்கு நீ செஞ்சது தப்பு நீ செய்தது அனுசிதம் மனைவியார் மாதவர் திருமலைவர் கண்டு தங்கள் புதைத்து மற்ற இது செய்தது என் பொறியலாய் அறிவு என்ன காரியம் பண்ணிவிட்டேன் சுதை சிலம்பி மேல் விட ஊதினன் என்றார் இணைய செய்கை இங்கு அனுசிதம் போன தள்ளிவிட்டேன் கவலைப்படங்க சிவபெருமான கும்பிட்டு என்ன தப்பு ஊதின தப்பு பேசாம உட்கார்ந்து வசதியா படுத்தார் நல்லா தூங்கிட்டாரு எப்படித்தான் இந்த மனுஷனுக்கு தூக்கம் தெரியல யோசிங்க தண்டான கொடுக்கணும் சிவ அபராதம் அவரை பாராட்டத்தான் வேணும் சிவ அபராதம் செய்யப்படாது வெள்ள நீர் தம் மே காட்டி உடம்ப பாத்தியா அவ ஊதினடன் நல்லா இருக்கு மிச்ச இடம் பூரா கொப்பளமா போச்சு நீ பேசாம விட்டு உடம்பெல்லாம் ஊதி இருப்பா கொப்புளம் சரியின் கொப்புளம் என்று அருள க நீரை விட இவள் எச்சில் புரிதமானது புரியுதா ஆண்டவ மேல எச்சில் படலாமா நல்லா படலாம் அன்போட கொடுத்தா எச்சில் அமுதம் கண்ணப்ப நாயனில் காலத்தி அப்பனுக்கு அமுதாயிற்று எச்சில் பரிமாற்றம் இதயமாற்றம் அன்பினால் ஊதினால் சிவபெருமான் சொல்றார் அந்த எச்சில் நமக்கு இனிப்பானது ஓடி வந்தார் கோயிலுக்கு இந்த அம்மா அழுத்திட்டு உட்கார்ந்து இருக்கா விடுகிற நேரம் கனவு குடிகால கனவு கூட்டிக்கிட்டு போயிட்டார் மனைவியோட கூட்டிக்கிட்டு போனார் உட்கார வச்சா ஒண்ணும் மன்னிப்பாலும் கேட்க மாட்டாரு திரு ஞான சம்பந்தர் வந்துட்டார் ஞான சம்பந்தர் தனியா வரமாட்டார் ஒரு பத்தாயிரம் பேரோட தான் வருவார் ராஜாவுத்து பிள்ள இளவரசு சிவபெருமானுடைய பிள்ளை அடியார்கள் கூட்டத்தோட வருவார் பல்லக்கில வருவார் முன்னால எல்லாரும்பந்தர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க அவருக்கு எக்காலம் அவருக்கு ஊதுறதுக்கு எல்லாம் சிவபெருமான் கொடுத்தது எல்லாம் கூட்டத்தோட வந்துட்டார் இவரு கூட்டிகிட்டு போய் வீட்டில் உட்கார வச்சுட்டார் எல்லா கூட்டமும் ஆண்கள் ஒரே ஒரு பொண்ணு மதங்க சூடாமணியார் பேர் இவர் கூட வந்த திருநீல கண்டை யாழ்ப்பாணர் மனைவி எல்லாம் ராத்திரி சாப்பிட்டாங்க எல்லாம் தெருவில் துண்டை விரிச்சு படுத்துருச்சு என்ன அவங்க தங்குறதுக்கு வீட்டில் ஒரு இடம் கொடுக்கும் அவரு தாழ்த்தப்பட்ட அது மலை இது மடுங்குடு என்ன பண்ணாரா திருநிலை கண்டை ஆட்பாணர் கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் அந்த வீட்டுல எந்த இடம் மிக புனிதமான இடமோ அங்க படிக்க வச்சாரா எது புனிதமான இடம் அக்னி எரிகிற இடம் அக்னி எரிகிற இடம் கொண்டே பக்கத்தில் படிக்க வச்சிட்டாரு ரெண்டு சார் வளஞ்சொழி பிள்ளையாரா இருந்தால் சிறப்பு இடஞ்சொழி சாதாரணம் கற்பக பிள்ளையார் வளஞ்சொழி திரு வலஞ்சு வளஞ்சொழி அப்படி இருந்துதான் வள்ளலாரை, அமுது செய்த இரவு நேரத்திலே நின்ற அன்பரை நீலகண்ட பெரும்பானற்கு இன்று தங்கவோர் இடம் கொடுத்தருந்த நன்றும் இன்புற்று நடுமனை வேதியின் பாங்கர் சென்று மற்றவருக்கு இடம் கொடுத்தனர் திருமறையோர் அங்கு வேதியில் அறாத செந்தி நன்றாக ஒளிர தாங்கு மூலவர் மகிழ்வுற திருந்து நினைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா சகோடையாள் தலைவர் திரு கண்ட யாழ்ப்பாணர் பாங்கு பாணியாருடன் அருளால் பள்ளி கொண்டார் அருளால் அருளாலே இந்த காரியம் நடந்தது அர்ச்சகர் மாதிரி குருக்கள் மாதிரி வேலை பார்க்கறதுக்கு ஒரு உயர்ந்த அந்த திருமண நடக்கர் அங்க போயிட்டார் கல்யாணத்தில பொண்ணுக்கு ஆப்பிளைக்கு முன்னால உட்கார்ந்து வேதமல்லான் சொல்லி இப்ப நம்ம ஒருத்தர் கூப்பிடமல்ல அது மாதிரி புரோஹிதர் மாதிரி திருநீர்தானி திருஞான சம்பந்தர் இவரை வச்சு பாடுறார் மறையினார் மல்கு காலி தமிழ் ஞான சம்பந்தன் மண்ணும் நிறைய நீல நக்கன் நெடுமாநகர் என்று தொண்டர் அறையும் ஊர் சாத்தமங்கை திருநிலை ஊர் என்று எல்லாரும் பாடிய வாக்கை பாடினால் எல்லா துன்பங்களும் தீரும் அப்படின்னு இவரை சம்பந்தர் பாட்டார் கல்யாணத்தில் போய் உட்காந்தாச்சு எல்லாரும் சாப்பிட்டாங்க சிவபெருமானுடைய அருளாலே திருஞான சம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரை நன்னறி குவிப்பது வேதம் நிம்மை பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயிற்று எல்லோரும் கலந்தார்கள் வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் ஒரே ஒரு வரலாறு நமி நந்தி அருநம்பி நமி நந்தி அடியாக்குமடியே நீங்க என்னென்னவெல்லாம் பார்த்தா இந்த காதலை வாங்கி அந்த காதல விட்டப்படாது பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் பெருமடலை குறும்பர்க்கும் அடியேன் அடியார்க்கும் அடியேன் ஒலிபுணல் அடியேன் அருநம்பி நமி நந்தி ஆறாவதாலே அடியார்க்கும் அடியேன் ஆரூடன் அம்மா நமினந்திங்கிறவர் யார் திருவாரூர் கும்பிட்டு போனா பரிசு சன்னிதியா இருக்குமா கும்பிட்ட கைய எடுக்க முடியாதான் திருவாரூர் கோயில் அப்படியா எங்க ஊர்ல எலக்ஷனுக்கு கும்பிடுவாங்க அப்படியே வருவேன் கையை எடுத்துட கூடாது அது மாதிரி திருவாரூர் கோயில்ல அப்படி கும்பிடுவாங்கலாம் அந்த கோயில் அங்கே வாழ்ந்தார் நவீனத்தி திருவாரூர் பெருமான கும்பிட்டார் பக்கத்துல ஒரு சின்ன கோயில் அறநறின்னு பேரு போனா பாருங்க திருவாரூர் கோயிலு சுத்தி பார்க்க ஒரு நாள் ஆகும் திருவாரூர் அறநெறி அங்கே உள்ள வந்துட்டார் சாயந்தரம் ஆட்சி இருட்டா நமினந்தி அடிகள் ஒரு அந்தனர் ஏம பேரூர் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஏம பேரூரில் வாழக்கூடியவர் நமினந்தி அடிகள் அவர் கோயிலுக்கு வந்தார் எப்பவும் வழிபாடு செய்யக்கூடிய இடம் தீபம் ஏத்தினா தேவைய ஒரே இருட்டாயிருக்கு கோயில்ல விளக்கேத்தா ரொம்ப புண்ணியம் ஆயிரம் பாகம் போயிடுது விளக்கு இடுவது அவ்வளவு புண்ணியம் சோதியே சுடரே சூழ்வொழி விளக்கே ஒரு ஒரு எலி நெய் விளக்கு நெய் விளக்குல நெய்யை சாப்பிடறதுக்கு எலி மெதுவ மேல ஏர்மிச்சான் இந்த நெய் விளக்கு சன்னிதியில எரியது போயிருச்சு அணைய போகுது இந்த எலி மேல ஏறிடுச்சு நல்லா எரிஞ்சுதான் சிவபெருமான் பார்த்தாராம் விளக்க தூண்டி விட்டியா அடுத்த வரைகின்ற நெய் அருந்த நேர் எலியை மூ உலகம் ஆளுகின்ற சாமி பாடுறார் எங்க தெரியாம தள்ளி விட்டதுக்கே எப்படின்னா தெரிஞ்சு கோயில்ல போய் விளக்கு தீபம் போட்டா எவ்வளவு புண்ணியம் விளக்கு தீபம் போடுங்க சாமிக்கு பக்கத்துல காலுக்கு கீழே போட்டாதிக்கே கொஞ்சம் தள்ளி போடுங்க எம்ப ஊர்ல அநியாயம் பண்றாங்க தீபாராதனை காட்டுறது கூட சாமிக்கு கிட்ட காட்டக்கூடாது நல்ல பழக்க வழக்கங்கள் கதவை தட்டினார் நான் சிவன் கோவிலுக்கு விளக்கேத்தனும் நெய் குடுங்க எங்க வந்து நெய் கேட்கிற அது சமணர் வீடு விளங்காம போயிட்டார் என்ன பண்றது நின காலத்திலிருந்து தெரிஞ்சிருப்பார் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான் நெய் இங்கில்லை விளக்கெருப்பீராக நீரை முகந்து எரித்தல் செய்யும் கையில் விளங்கு கணல் உடையார் தமக்கு விளக்கு மிகை காணும் உங்க சிவபெருமான் கையில தீ வச்சிருக்கிறார் அவருக்கு எதுக்கு விளக்கு அப்படி வேறு தண்ணியை என்ன என்ன எப்படி இருக்கு ஒரு குத்து குத்திருச்சு பொய்யும் மெய்யுமாம் என்னும் பொருள் மேற்கொள்ளும் பொறை நெறியார் ஒரு பொருளையே அஸ்தின் ஆஸ்தின்னு சொல்லக்கூடியவர்கள் சிவ அபராதம் பண்ணியாச்சு அடியார்களுக்கு அவமதிப்பு வந்துருச்சு நெய்யை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டாக்கு மருங்கில் குளத்து நீர் நுகர்ந்து கொடுவந்து ஏற்றும் இந்த குளத்து தண்ணீர் எடுத்து விளக்கே தெரிய அசரிய வந்தார் அஞ்சலித்து சொன்னார் அதான் முக்கியம் குளத்து தண்ணீர் எடுத்தார் எது நூறு விளக்குதான் எரித்தார் அப்பர் சுவாமி பாடுறார் நவிநந்தி நீரால் விளக்கிட்டமை நீழ்நாடு அறியுமன்றே நிறைய விளக்கு ஊருக்கு வந்துட்டார் அவ்ளம் ஒரு நாள் ராஜாட்ட போனார் பங்குனி உத்தர தன்னைக்கு நமக்கு பங்குனி உத்திரன் கடைசி பௌர்ணமி மீனாட்சிக்கு சொக்கலிங்க பெருமானுக்கும் கல்யாணம் பங்குனி உத்தரம் பாஞ்சாதிக்கும் தர்மராஜாவுக்கும் கல்யாணம் பங்குனி உத்தரம் திருப்பதி சீனிவாச பெருமாளைக்கும் பத்மாவதி தாயாருக்கும் கல்யாணம் பங்குனி உத்தரம் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கும் பரவநாச்சியாருக்கும் கல்யாணம் பங்குனி உத்தரம் தெய்வயானைக்கும் முருகனுக்கும் திருப்பரங்குண்ட கல்யாணம் பங்குனி உத்தரம் அவ்வளவு சிறப்பு சொக்கநாதின் மீனாட்சி கல்யாணமும் பங்குனி உத்தரம் பங்குனி உத்தர தன்னைக்கு திருவீதி உலா பண்ணணும்னா ராஜா நீ செஞ்சான் இவர் ஆரம்பிச்சார் ஆண்டவனுக்கு திருவீதி உலா பண்றது ரொம்ப சிறப்பு அடியார்களுக்கு சோறு போடுறது சிறப்பு விளக்கேற்கிறது சிறப்பு மூணும் செய்தவர் நம்பினந்தி இதை நம்முடைய அப்பர் சுவாமி பார் ஆராய்ந்து அடித்தொண்டர் ஆணி பொன்னாரூர் அகத்தடக்கி பாரூர் பரிய பங்குத்தான்த்திரூர் அவள் சிறப்பாக செய்தவன் ஒரு நாள் என்னாச்சு இந்த பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் கோயில் இருந்து சாமி எழுந்தருள பண்ணி போற திருமண சாமி எழுந்தருள பண்ணி போற பொழுது இவர் கூடவே போவார் இவர் தானே பங்குநூத்த திருவிழாவும் இடிச்சுட்டாங்க கூட்டம் அப்படித்தான் இருக்கும் போனார் வழிபாடு பண்ணினார் வீட்டுக்கு வந்தார் வெளியில உட்கார்ந்தார் அந்த அம்மா கேட்டா எங்க சாப்பிடலாமா இல்ல போனேன் எல்லாரும் தொட்டு விட்டாங்க குளிச்சு பூஜை முடிச்சுட்டு தான் சாப்பாடு சரி நான் உள்ள போய் தண்ணி ஏற்பாடு பண்றேன் தண்ணி ஏற்பாடு பண்ணாலும் தூக்கம் எல்லாம் மாத்தரை போட்டா மயக்கம் தான் வரும் தூக்கம் வராது கடவுள் கொடுத்தாத்தான் தூக்கம் இன்னைக்கு ராத்திரி இத்தனை மணிக்கு தூக்கம் போறேன்னு தெரியுமா தெரியாது சில பேர் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படியே தூக்கிடுறான் தூக்கம் கடவுள் கொடுத்தா தான் வரும் கடவுள் திருவடிகளை தலையை வச்சு படுத்திருக்கேன்னு நினைச்சாத்தான் வரும் இரவினடை தூங்கிடுகினும் யாரோடு பேசுகிறோம் இளமையும் முன்னலகு தோல் நிறையும் இருபதமும் அறிமுகமும் அருள்வாயே திருப்புகள் அருணகிரிநாத சுவாமி தூங்கிட்டார் கனவுல பெருமாள் காட்சி கொடுக்கிறார் திருவாரூர் தியாகராஜ பெருமான் எல்லா அடியார்களும் சுற்றி நிற்கிறாங்க பார்க்கிறார் எல்லாம் சிவமயமா தெரியுது சிவ கணங்கள் சிவகணங்கள் கோயில் இருந்து சாமி எழுந்தருள பண்ணி வர்ற பொழுது கூட வர்றவம் பூரா சிவகணங்கள் வருது சில பொண்ணு வீட்டுல தீட்டு உட்கார்ந்து இருப்பான் சில பொண்ணு குழந்தை பிறந்திருச்சு தீட்டு உட்கார்ந்து இருப்பான் சில வீடுகள்ல அப்பா போயிட்டாரு அம்மா போயிட்டாரு தீட்டு உட்கார்ந்து இருப்பாங்க நீ கோயிலுக்கு நான் கும்பிடு வாசலுக்கு கும்பிடாம இருக்க கூடாது கும்பிடாம இருந்தாத்தான் தீட்டு அது இல்ல முக்கியம் கும்பிடணும் ஆத்தாருல குடிச்சா என்னங்க குளிக்கிறீர்களா நான் குளிக்கிறதாவது எல்லா சிவகணங்கள் சிவகணங்களை தொட்டதுக்கு குளிக்கலாமா குளிக்க கூடாது ரெண்டு பேரும் போவோம் திருவாரூருக்குள்ள வந்தா நடக்கிறவன் போனவன் இருந்தவன் அங்கே நிக்கிறவன் இங்கே நிக்கிறவன் கோயில்ல இருக்க அர்ச்சகர் டிரஸ்ட் டிரஸ்ட் போர்டு மெம்பர் சேர்மன் அத்தனை பேரும் சிவகணங்களா தெரிகிறாங்க அப்படி பார்க்கிறாரு என்ன அர்த்தம் எல்லாம் கடவுள் மயம் அத்தனை பேருக்குள்ளையும் பகவான் இருக்கிறான் கை வைத்து அஞ்சு அவனி விசை விழுந்து களி சிறந்தார் கோலிலையும் பெருமானே சம்பந்தர் பாடுறார் அப்பரு பாடுறார் நமினந்தி அடிகள் வைகாசி மாதம் பூசத்தன்றைக்கு நமினந்தி அடிகள் திருவாவூர் பெருமானை வணங்கி வழிபட்டு திருவடியில் இணைந்தார் ஆறு வரலாறு இன்னைக்கு பார்த்திருக்க உங்களுக்கு ரொம்ப புண்ணியம்